السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله அல்லாஹும சொல்லி அலா முஹம் அல இபிராஹி அலஹமதுல நபி சுல்லா அலுடைய முன்னதாக நிகழ்ந்த சஹாபாக்களுடைய ஹிஜ்ரத்தை பத்தி கடந்த அமர்வுல பார்த்தோம் இன்னைக்கு நபி சொல்லா அலிஸ்துடைய அதில் உள்ள படிப்பனை பத்தி சீரான அறிமுகத்தை பார்த்திருவோம் அந்த சீரா அப்படிங்கறத பார்த்தோம் சொன்னா குறிப்பாக அரசியல் பத்தியும் போர்களை பத்தியும் அதிகமாக குறிப்பிடக்கூடிய வரலாறாக இருக்கும் சீரா என்பது அதே ஹதீஸ்கள் ரபிசுலாசுடைய குணங்கள் அவர்களுடைய தன்மைகள் அவர்களுடைய பண்புகள் இதையெல்லாம் வந்து உள்ளடக்கியது வந்து அது ஹதீஸ் கித்தாப்பு இல்லை சமாயல் சொல்லப்படும் சீரா அப்படிங்கறத எடுத்துக்கணும் அந்த வரலாறு முழுக்க முழுக்க அதிகபட்சமாக அரசியல் ரபிசுலாஸுடைய அரசியல் முன்னெடுப்புகள் போர்கள் இன்னும் குறிப்பா இந்த சீராவை குறிப்பிடும் அறிஞர்கள் வந்து மகாசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க மகாசி அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா போர்கள் அர்த்தம் வரலாறுல அதிகமாக போர்களை பற்றி குறிப்பிடப்படும் இந்த சீரா என்பதிலேயே அத வந்து நம்ம சுருக்கமா இங்க தெரிஞ்சுக்கணும் அதே இந்த சீராவை தெரிந்து கொள்வதன் மூலமாக இப்ப நம்ம போர் போர்கள் வந்து அதிகமாக இதுல வந்து பேசப்படும் சீரால பேசப்படும் அப்படிங்கறத குறிப்பிட்டோம் நபிசல்லாஸுடைய தன்மைகள் பண்புகள் இதையெல்லாம் வந்து உள்ளடக்கியது சமாயில் என்று அழைக்கப்படும் இது அதிகமாக ஹதீஸ் கித்தாபுகள்ல இடம்பெறும் அப்படிங்கறத நம்ம புரிந்து இப்ப போர்களை பத்தி அதிகமாக படிக்கும் நம்ம குரானை வந்து அதிகமாக விளங்கிக் முடியும் குறிப்பாக சூரத்துள் அன்பால் அதுல அதிகமாக சூரத்துள் அன்பால்ல வந்து பத்ர யுத்தத்தை பத்தி அதிகமாக பேசப்படுது அடுத்ததாக சூரத்துள் ஆலயமரால்ல உகது யுத்தம் உகது யுத்தத்துல வந்து நடந்த கட்டளைகள் அதுக்கு அல்ல கொடுத்த படிப்பனைகள் அல்லாம் கண்டித்து இறங்கிய வசனங்கள் இதெல்லாமே சூரத்துள் ஆலை முரான்ல கடைசி பகுதியில் அமைஞ்சிருக்கும் அடுத்ததாக சூரத்துள் ஹஜர்ல வந்துட்டு பனுநளிர் கோத்திரத்தாரோடு நடந்த அந்த போரை பற்றி அந்த அத்தியாயத்தில் இருக்கும் அதே போல சூரத்துள் முனாபிகன் அதே போல சூரத்துல் நூர் இந்த இரண்டு சூறாலையும் பனு முஸ்தல கோத்திரத்தோடு நடைபெற்ற அந்த மோதலை பற்றி அந்த மோதலின் போது இறங்கிய வசனங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல சூரத்து அஹாப் இது வந்து அகல் யுத்தத்தின் போது இறங்கிய அத்தியாயம் அப்ப அதிகமான அத்தியாயங்கள் சூறாக்கள் வந்து இந்த போருடைய சூழல இறங்கியத நம்ம தெளிவாக பார்க்கலாம் அப்ப ஒவ்வொரு போரையும் நபிசிலுடைய ஒவ்வொரு போரையும் படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதிகமாக உள்ளடக்கியது இந்த போர் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்ளணும் வந்து ஹிஜ்ராவுடைய ஹிஜ்ரா செய்வதற்கு கட்டளை வருது அனுமதி வழங்கப்படுது அதுவும் வந்து அல்லா தாலாவுடைய முதல் அனுமதி முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் அல்லா தாலா வந்து குறிப்பிடறான் அல்லா தாலாவுடைய பூமி விசாலமானது பொறுமையாளர்களுக்கு அவர்களின் கூடி அளவின்றி வழங்கப்படும் அல்லா சொல்லி காட்டுறான் அருந்துள்ளாகி வாசி அத்தோனி அல்லாவுடைய நீங்க வந்து இவர்கள் அவர்கள் ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணாங்க மக்களை முழுக்க முழுக்க அவங்களுக்கு கொடூரங்கள் கொலை செய்ய கூட துணிஞ்சிட்டாங்க அப்ப அல்லாவுடைய பூமி விசாலமானது நீங்க வந்து இங்க இருக்க தேவையில்ல நீங்க அல்லாஹுடைய பூமியில் நீங்க அபயம் தேடி அல்லாவை எங்க நிம்மதியாக வணங்க முடியுமோ அல்லாவுடைய மார்க்கத்தை எங்க நீங்க நிம்மதியாக சொல்ல முடியுமோ அல்லாவுடைய மார்க்கத்தை எங்க உங்களுக்கு நிலைநிறுத்த முடியுமோ அந்த இடத்தை நோக்கி போங்கன்னு சொல்லிட்டு அல்லாவிடம் அனுமதி வந்திருக்கு அப்ப இந்த வசனத்தை குறித்து இப்னு கசீர் அமத்துலாலே அவர்களுடைய தப்சீர்ல பதியப்பட்டிருக்கு முஜாஹித் அஹமத்துல சொல்லி காட்டுறாங்க இவர் வந்து தப்சீர்ல மிக புலம் புலமை பெற்றவர் இவர் முதலாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு தாபியின் குறிப்பிட்டு ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து அல்லாவே அல்லாவே வணங்குறதுக்கு தடை இருக்கு ஹிஜ்ரத்ல நீங்க அல்லாவோடைய பாதனை ஜியாது செய்யுங்க நீங்க வந்து சிலை வணக்கத்தை வந்து தவிர்ந்து இருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு அடுத்ததாக அத்தா ராமத்துலாவை சொல்லி காட்டுறாங்க பாவத்திலிருந்து நீங்க விடுபட்டு ஒரு இடத்துல பாவம் நடக்குது அந்த இடத்துல நீங்க இருக்க முடியல அப்படின்னா உங்களால அந்த இடத்துல பாவம் தான் செய்ய முடியும் அப்படின்னா அந்த இடத்தை விட்டுட்டு நன்மை செய்யக்கூடிய அத்தியாயம் இமாம்களும் ஓராது அத்தியாயம் எவர்கள் கொடுமைக்கு ஆளான பிறகு அல்லாவுக்காக ஹிஜிரத் செய்தார்களோ அவர்களுக்கு நாம் இவ்வுலகிலேயே நல்ல வசிப்பிடத்தையும் வழங்குவோம் மேலும் அருமையுடைய கூலியோ அதைவிட மிகவும் மகத்தானதாகும் அவர்கள் எத்தகைய நல்ல முடிவு தங்களுக்கு காத்திருக்கின்றது என்பதை அறிந்திர வேண்டுமே நல்லா சொல்றான் நல்லா இந்த இடத்துல சத்தியம் பண்றான் இம்மேலயே ஒரு நல்ல நிலைமையை எடுத்தும்கள் வரலாற்றை இந்த வரலாற்றை குறிப்பிட்டு முகாஜர்களுடைய வாழ்க்கையை விஜய் செஞ்ச போன பிறகு அதாவது முகாஜர்கள் மக்காவில் இருந்து அனைத்தையும் திறந்துட்டு மதினாவுக்கு போனோம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பின்னாடி எடுத்து பார்த்தோம் அவர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் கவர்னராக படை தளபதியாக ஆளுநராக இருந்தாங்க அல்லாவுடைய சத்தியம் என்னைக்குமே பொய்யாக அல்லாஹ் இன்மையிலேயே கண்ணியப்படுத்தினா இன்னும் அருமையில அவர்களுக்கு கூலி வந்து மிகப்பெரிய ஒரு கூலி காத்துக்கொண்டிருக்கு மேலும் உமரில்லானோ அடிக்கடி வந்து முகாஜர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கும் போது முகாஜர்கள் ஏதாவது அவர்களுக்கு கூப்பிட்டு அன்பளிப்போ இல்லை அவர்களுக்கு ஊதியமோ கொடுக்கும் போது அல்லா உங்களுக்கு அல்லாவுடைய சத்தியத்தை அல்லாஹ் வந்து நிறைவேற்றி காட்டுறான் மறுமையில அதை விட மிகப்பெரிய கூலி உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள இங்க வந்து அரியர்கள் வந்து இந்த இடத்துல அல்லாவுக்காக ஒரு விஷயத்தை இழக்கும் போது அதைவிட சிறந்தது அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு ஏகோபித்த முடிவாக அறிஞர்கள் சொல்றாங்க அல்லா தலா குரான்ல சூரத்து நகல்ல நூத்தி பத்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட காரணத்தால் துன்புறுத்தப்பட்ட வீடு வாசல்களை துறந்து செய்தார்களோ மேலும் இறைவழியில் துன்பங்களை சகித்தார்களோ மேலும் பொறுமையை கடைபிடித்தார்களோ அவர்களுக்கு திண்ணமாக உன் இறைவன் பெரிதும் மன்னிப்பவனாகவும் பெரும் கிருபை இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிக் காட்டுறான் அல்லாஹாலா அப்ப அல்லா தாலா வந்து ஹிஜ்ரத் செய்யக்கூடியவங்களுக்கு எந்த அளவு கருணை காட்டுறாங்க அல்லாஹ் அஹமத் இப்ப வந்து மக்கள் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க அவங்கள்ட்ட எந்த ஒரு உடமையும் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு தீனுக்காக அல்லாவுக்கு வேண்டி அல்லாவை வழிபட வேண்டும் அப்படிங்கறதுக்காக அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அவங்க அனைத்து சொந்த ஊரு விட்டுட்டு மதினாவுக்கு நாடோடியாக போறாங்க தன்னுடைய வீட்டுல ஒவ்வொருவராக கொடுத்து இடம் கொடுத்து அவர்களுக்கு உதவுனாங்க அசனல் பச கிராமத்தில் சொல்லி காட்டுறாங்க நபிசல்லுடைய வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன் நான் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்களுடைய முட்டத்தை என்னால தொட முடியும் அவங்களுடைய மேல இருக்கக்கூடிய அந்த இடத்த என்னால தொட முடியும் அந்த அளவு எளிமையான வீடுகள்ல தான் அவர்கள் வாழ்ந்தாங்க மேலும் ஆயிஷா இல்லான்ஹா அறியக்கூடிய ஹதீஸ் சஹி புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நபிசுல்லால வீடு எந்தளவு சின்னதா இருக்கும் சொன்னா நபிசுல்லா தகஜ தொழுவாங்க தகஜ தொழுவும் போது சஜிதா செய்ய போகும்போது கால் இருக்கும் ஆயிஷா அவர்களுடைய கால் இருக்கும் சஜ்தா செய்ய காலை குத்துவாங்க அவங்க காலை எடுத்துக்குவாங்க சஜிதா செஞ்சு முடிச்சோட திரும்ப நிலைக்கு வந்த பிறகு அவங்க காலை நீட்டிக்குவாங்க ஒவ்வொரு முறை இந்த மாதிரி என்ன புரிஞ்சுக்கணும் கூட அவங்களுக்கு வீட்டுல இடம் இல்லை நபிசிலாசன் வாழ்ந்துட்டு வீடும் மிக மிக சிறியதாக தான் இருந்துச்சு நபிசிலாசனுடைய அனைத்து மனைவி வீடும் ஒரு அறை அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெட்ரூம் பால்கனி கிச்சன் ஹாலு இந்த மாதிரி கிடையாது எல்லாத்துக்கும் முழுமையா படுக்க கூட முடியாத அளவுக்கு மிக மிகடுறாங்களை வீடுகளை விட்டு அல்லாவுடைய மார்க்கத்துக்காக அவர்கள் திறந்து போய் படுக்க கூட கூட அவர்களுக்கு முடியாத அளவுக்கு ஒரு குறுகிய இடத்துல வாழ்ந்தான் அப்ப குறிப்பா வந்து எந்தெந்த சஹாபாக்கள் யார் யார் வீட்டில் குறி தங்குனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதி அல்லாஹ் இவங்க வந்து சாத் பின் ஜாரா அவங்களுடைய வீட்டில் தங்குனாங்க அதே போல இளைஞர்கள் இந்த பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து சாது பின் கைசான் இந்த சஹாபியுடைய வீட்டில் தங்கினாங்க அதே போல பின் ஹாரிஸ் அவங்களுடைய தாய் நுபைல் பின் ஹாரிஸ் அதே போல பின் அம் ஹுசைன் பின் ஹாரிஸ் இவர்கள் எல்லாம் வந்து அப்துல்லாஹிப் சலமா இவங்களுடைய வீட்டில் வந்து தங்கினாங்க அப்ப அவர்கள் பாருங்க ஒவ்வொருத்தவங்களும் இது பர்மனன்ட்டா தங்குறது சும்மா ஒரு நாள் தங்கிட்டு ரெண்டு நாள் தங்கிட்டு போறதில்லை நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாலே இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு மேல மூணு நாளைக்கு மேல நம்ம மூந்தியை காம்போம் அவர்கள் ஊரை விட்டு இங்கே வந்துருக்காங்க இவங்க பாருங்க பர்மனண்டா தங்கிறதுக்கு இடமும் கொடுத்துட்டாங்க அப்ப அல்ல அவர்களுடைய உள்ளத்தை எந்த விசாலமாக்கணும் அல்ல எதனால அவங்களை வந்து தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து இப்ப அனைத்து சகாபாக்களையும் மக்காவிலிருந்து வந்த அனைத்து சகாபாக்களையும் இங்கே அவங்க இடம் அளித்து அவர்களுடைய வீட்டிலேயே அன்சாரிகள் வந்து தங்க வச்சாங்க அதே போல இங்கே நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய இந்த ஹிஜரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இரண்டு ஹிஜிரத் பார்த்தோம் நம்ம அபிசீனியாவுக்கு ஆல்ரெடி ஒரு ஹிஜரத் போனாங்க அப்படிங்கறத பார்த்தோம் இந்த ஹிஜ்ரத் வந்து மதினா இந்த இரண்டுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னா அபிசீனியாவுக்கு போனது வந்து ஒரு அடைக்கலம் தேடி போனது அவங்களுடைய ஈமானையே பாதுகாத்துக்க முடியல அவங்களுடைய உயிரையே பாதுகாத்துக்க முடியல அப்படிங்கிற நேரத்தில் நிம்மதியாக அல்லாவை வணங்கணும் அப்படின்னு அடைக்கலம் தேடி போன ஒரு இடம் தான் அபிசீனியா ஆனால் மதினாருக்கே மதினாவுடைய ஹிஜ்ரத்துடைய நோக்கம் அது கிடையாது மதினா ஹிஜ்ரத்துடைய நோக்கம் இஸ்லாமிய கட்டமைப்பு ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அங்கிருந்து இஸ்லாமிய ஆட்சியை நிறுவனம் இஸ்லாமை வந்து எட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கான ஹிஜ்ரத் மதினாவுடைய ஹிஜ்ரத் வேறுபடுத்த மிகவும் கவலைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நபிசிலம் என்ன பண்றாங்க மக்காவை திரும்பி நின்று மக்காவுக்கு வெளியில வந்து திரும்பி நின்று மக்காவிடம் பேசுறாங்க நேசிக்கிறேன் அல்லாவுக்கு இந்த பூமியிலேயே மிக பிடித்தமான இடம் இந்த மக்கா தான் இவர்கள் என்னை வெளியில மட்டும் துரத்தாம இருந்தா நான் எப்போதுமே உன்னை விட்டு போயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம முருக்கமான முறையில் மக்காவை பார்த்து பேசுறாங்க இப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும் நம்மளுடைய சொந்த ஊரை விட்டு திரும்பி வரவே மாட்டோம் அப்படின்னு போசோம்னா நம்ம எவ்வளவு வேதனையோட போயிருப்போம் நம்மளுடைய சாதாரண ஊருக்கே இப்படி அப்ப அல்லாவுடைய முதல் இல்லமான காபா உள்ள ஒரு ஊரு அல்லாவுடைய புனித பூமி அந்த பூமியை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது எந்த ஒரு வேதனை இருக்கும் நபிசுல்லா அலுவல்க்கு இப்ப நபிசுல்லா அலுவலம் மக்காவை விட்டுட்டு மதினாவுக்கு போனாங்க இந்த மாதிரி துவா செஞ்சுட்டு கவலைப்பட்டுட்டு போனாங்க அப்ப நபிசுல்லாஸ்லம் வந்துட்டு மதினாவுக்கு சென்ற பிறகு அங்க போய் துவா செய்யறாங்க மதினாவை வந்து எங்களுக்கு வந்து பறக்கத்து செஞ்சு கொடு மதினாவின் மீதான நேசத்தை வந்து மக்களுக்கு உண்டாக்கி கொடு துவா செய்யறாங்க மதினாவுடைய சிறப்புகளை நம்ம பார்ப்போம் அப்ப அல்லா மதினாவை சிறப்பித்து ஆக்கி கொடுத்திருக்கா பறக்கத்தை ஆக்கி கொடுத்திருக்கா அது இன்று இருக்கு மதினாவின் மீதான நேசம் இன்று மக்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அதே போல சகி வரக்கூடிய அதிசு பரக்கத்தை வந்து இரட்டிப்பாக ஆக்கி கொடு நபிசாசன் துவா செஞ்சாங்க மதினாவுடைய பரக்கத்தை மட்டும் இரட்டிப்பாக ஆக்கி துவா செஞ்சாங்க நபியுடைய துவா அடுத்ததாக மக்காவுக்கு பாருங்க மக்காவுடைய மக்காவுக்கு பறக்கத்து செய்ய அப்படின்னு சொல்லி துவா செஞ்சது யாரு இப்ராஹிம் மதினாவுக்கு பறக்கத்தை அதிகரித்து அதிகரித்து கொடுனு துவா செஞ்சது யாரு நபிசல்ல இரண்டு நகரங்களுமே இஸ்லாமத்துடைய தூண்களான நபிமார்கள் இந்த இரண்டு நபிமார்கள் மூலமாக துவா செய்யப்பட்ட நகரம் மக்கா மதினம் இரண்டுமே இரண்டுமே பறக்கத்து செய்யப்பட்ட பறக்கத்து நிறைந்த ஒரு பூமி அப்படிங்கறத நம்ம புரிந்து அடுத்ததாக மதினாவோட இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு சொன்னா தஜ்ஜாலால மதினாவுக்கு மட்டும் உள்ள நுழையவே முடியாது மதினாவுக்குள்ள மதினாவுக்குள்ள நுழைய முடியாது அப்ப தஜாலிடமிருந்து பாதுகாப்பு பெற்ற ஒரு இடமாகவும் மதினா திகழ்கிறது அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிக்கும் போவான் இந்த மூன்று ஹரமுக்கு ஹரமை தவிர மக்கா மதினா அதே ஜெருசலம் இந்த மூன்று இடங்களை தவிர தஜ்ஜால் அனைத்து இடத்துக்கும் உள்ள போவான் அப்ப மதினா வந்து தஜ்ஜாலிடம் இருந்து பாதுகாப்பு பெற்ற நகரமாகவும் இருக்கு மலக்குமார்கள் சூழ்ந்து கொண்டு தஜால் வரும்போது அவனை வெளியில தள்ளி விடுவாங்க அப்படின்னு ஹதீஸ்கள் வருது அடுத்ததாக நபிசுலால சொல்றாங்க யார் மதினாவில ஏற்படக்கூடிய துன்பங்களை வந்து சகிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில நான் பரிந்துரை செய்வேங்கிறாங்க ஒருத்தங்க மதினாக்கு வந்து அங்க இருந்து அங்க வரக்கூடிய துன்பங்களை யாரு சகித்துக் கொள்றாங்களோ அவர்களுக்கு நான் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போய் ரொம்ப சிரமப்பட்டாங்க ஒரு விதமான காய்ச்சல் வந்து தண்ணி சேரல இப்ப நபிசுலாசத்து பரிந்துரைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஊர் அடுத்த நாள் நபிசுலாசன் சொல்லி காட்டுறாங்க மதினாவில மரணிப்பதற்கு ஒரு நன்மை உண்டு உங்களால முடியும் சொன்னா நீங்க உங்களுக்கு சக்தி பெற்று இருந்தா நீங்க மதினாவில் மரணிப்பதை விரும்புங்க அதுக்கான முயற்சியை எடுங்க அப்படின்னு நபிசுல்ல சொல்றாங்க இந்த ஹதீஸ் வந்து முஸ்லாத் அகமத் என்ற கிதாப்ல வந்து பதிய இந்த ஹதீஸ்டோ உமர் இல்லு அன்னில இருந்து உமர் இல்லு துவா செஞ்சுகிட்டே இருப்பாங்க யாரெல்லாம் என்ன சஹிதாக்கு மதினாவே சஹிதாக்கா அப்ப உமர் இல்லுடைய மகள் கேட்பாங்க நீங்க வந்து இது எப்படி சாத்தியம் மதினா ஆல்ரெடி புல்லா முழுக்க முழுக்க முஸ்லீம்களுடைய கோட்டை ஆயிடுச்சு அல்லாவுடைய நாட்டத்தை பாருங்க உமர் ரதுல்ல சகிதாக்கப்பட்டாங்க மதினால மட்டும் இல்ல நபிஸ்லாஸ் பள்ளியிலே சகிதாக்கப்பட்டாங்க அவருடைய துவா எந்த அளவு அங்கீகரிக்கப்பட்டுச்சு சஹிதம் ஆனாங்க மதினாவிலே சகிதான மதியாவில முக்கியமான இடமான சகிதானம் மரணிப்பது கூட சிறப்பு மரணிப்பது முடிந்தால் சக்தி பெற்று தங்கிக்க வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஈமான் அடைக்கலம் மதினா அப்படின்னு சொல்லிட்டு நபிசுலாசம் சொல்றாங்க எப்படி வந்து ஒரு பாம்பு தன்னுடைய புத்துக்குள்ள போய் அடைக்கலம் தேடிக்கொள்ளுமோ அது மாதிரி ஈமான் வந்து மதினாவுக்குள்ள அடைக்கலம் பெறும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப ஈமானுக்கு பாதுகாப்பான இடம் மதினா அப்படிங்கறத புரிந்து கொள்ளணும் இது சஹி புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அடுத்ததாக சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒருவர் வந்து மதினாவை விட்டு வெளியே போறார் வேற ஒரு காரணத்துக்காக தீனுடைய காரணம் வேற ஒரு காரணத்திற்காக அவர் மதினாவை விட்டு வெளியே போறார் சொன்னா அல்ல அவரை விட சிறந்தவரை கொண்டு அந்த இடத்தை நிரப்புவான் சொல்லி காட்டாங்க அந்த அளவு சிறப்புக்குரிய ஒரு இடம் அது அடுத்ததாக அல்லா மதினாவை வந்து அல்லா பாதுகாக்கிறான் எந்த மாதிரி சொன்னா மதினாவை அழிக்க நினைப்பவர்களை அல்லா வந்து அழிப்பான் எந்த மாதிரின்னு சொன்னா தண்ணீர் எப்படி உப்பு கரையுமோ அதுபோல மதினாவை அழிக்கணும்னு நினைக்கிறவங்கள அல்லா இது போல அழிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஷ் சகி குஹாரில பதியப்பட்டிருக்கு மேலும் மதினாவுடைய புனிதத்தை பாருங்க மதினாவுடைய மரம் வெட்டப்படக்கூடாது மதினா இருக்கக்கூடிய மரம் வெட்டப்படக்கூடாது வேட்டையாடக்கூடாது மதினாவில் வந்துட்டு ஆயுதத்தோட சுத்தக்கூடாது ஆயுதத்தோடு மதினாவில் எந்த ஒரு ஆயுதத்தோடு போர் முனைப்போ போருக்கான ஆயுதமோ செய்யக்கூடாது எந்த ஒரு உயிரையும் கொள்ளக்கூடாது வேட்டை வேட்டையாடுவதாக இருந்தாலும் வேட்டையாடுவதும் மதினால் தடை செய்யப்பட்டிருக்கு இப்ப எந்த புனிதமாக இருந்தா இவ்வளவு செய்திகள் நபிசுல்லா இந்த மக்களுக்கு விட்டுட்டு போயிருப்பாங்க அவ்வளவு புனிதமான ஒரு நகரமாக அல்லா மாற்றி கொடுத்தான் இவ்வளவும் விட்டுட்டு போனால இதை விட சிறந்ததாக மதினாவை ஆக்கி கொடுத்தான் அதுதான் அல்லா தலா குறிகாட்டுறான் அல்லா நிரப்போம் அப்ப அல்லா வந்து மக்காவை விட்டுட்டு வந்ததுக்கு சிறப்பான மதினாவை சகாபாக்களுக்கும் நபிசுல்லாவாசுக்கும் கொடுத்தான் அப்படிங்கறத நம்ம இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளணும் அப்ப நபிசுல்லாவது என்ன பண்ணிடுறாங்க மதினாவுக்கு வராங்க அப்படிங்கிற பிளான் தெரிஞ்ச உடனே குறைசிகள் வந்து கூட்டம் போடுறாங்க கூட்டம் போட்டி அங்க இருக்கக்கூடிய குறைசி தலைவர்கள்லாம் கூட்டம் போட்டு இது என்ன பண்ணலாம் எப்படி தடுக்கலாம் இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க பிளான் பண்ணும்போது ஒவ்வொருத்தன் சொல்றான் அவங்களை வந்து ஜெயிலில் போட்டுருவோம் நபிசுராஸ்தி அவர்கள் வந்து நம்ம சிறையில் அடைச்சிருவோம் வெளியிலே வராத மாதிரி யாருக்கும் சொல்லாம சிறையில் போட்டுருவோம் அப்படிங்க அடுத்து சொல்றாங்க நபிசராவசத்தை நாடு கடத்திடுவோம் எங்க அனுப்புறோம்னே தெரியாம அவர்கள் எங்கேயாவது இடத்துல போய் பேர் தெரியாத ஊர் தெரியாத போய் விட்டுட்டு வந்துடுவோம் கடத்திட்டு போய் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் சொல்றாங்க அடுத்ததாக கொண்டுருவோம் இந்த அபிப்பிராயத்தை எந்த கொடியவன் சொல்லுவான் அபிஜகளை தவிர அபிஜகம் சொல்றான் நபிசுவாசத்தை கொண்டுருவோம் அதை தவிர வேற நல்ல ஆப்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நபிசுவாசம் கொலை செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு ஏகோபித்த முடிவுக்கு வந்துடுறாங்க குறைசிகள் அனைவருமே அனைத்து கோத்திர தலைவர்களும் நம்ம வந்து நபிசுவாச கொண்டுருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த பிறகு அவன் இன்னொரு ஐடியா கொடுக்குற பாருங்க ஒரு கோத்திரத்துல உள்ள ஒரு நபர் மட்டும் கொண்டா இது பெரிய பிரச்சனை ஆயிரும் எல்லாரும் ஒரு நேரத்தில் கோத்திரத்தார்கள் இருக்கிறாங்களோ அனைத்து கோத்திரத்தார்களும் ஈட்டிய கையில வச்சுட்டு ஒரே நேரத்தில் குத்துவோம் நபிசுல்ல அப்ப அவர்கள் இறந்து போயிட்டாங்க பழிக்கு பழி வாங்க முடியாது ஏன்னா மொத்த மக்காவையும் பழி வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த மாதிரி கொலை பண்ணுவோம் சார்பாகவும் அல்லா தலா எட்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்துல அல்லா தலா சொல்லி காட்டுறான் நபியை உங்களை சிறைப்படுத்தவோ அல்லது உங்களை கொலை செய்யவோ அல்லது உங்களை ஊரை விட்டு அப்புறப்படுத்தவோ நிராகரிப்பாளர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள் அவர்களும் சூழ்த்தி சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு எதிராக அல்லாவும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான் சூழ்ச்சி செய்பவர்களில் எல்லாம் அல்லா மிக மேலானவன் வகையின் மூலமாக அறிவித்தும் கொடுக்கறான் அடுத்ததாக அல்லா தால சொல்லி காட்டுறான் பதினேழாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்துல இந்த சூழ்ச்சிக்கு எதிராக நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க அல்லாவே ஒரு பிரார்த்தனை சொல்லிக் கொடுக்கிறான் நபிக்கு நபியே பிரார்த்தனை புரிவீராக என் இறைவனே நீ என்னை எங்கு கொண்டு சென்றாலும் உண்மையுடன் கொண்டு செல்வாயாக என்னை எங்கிருந்து வெளியேற்றினாலும் உண்மையுடன் வெளியேற்றுவாயாக உன் தரப்பில் இருந்து எனக்கு பக்க பலமாக ஒரு அதிகாரத்தை வழங்குவாயாக இங்க புரிஞ்சுக்க வேண்டிய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சில விஷயங்கள் இருக்கு நீ என்னை எங்கு கொண்டு சென்றாலும் உண்மையுடன் கொண்டு செல்வீராக இது மதினாவை குறிக்கும் என்னை எங்கு இருந்து வெளியேற்றினாலும் உண்மையுடன் வெளியேற்று வெளியேற்றுவியாக எனக்கு அதிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டியது நபிசுரா அதிகாரத்தை கேட்குமாறு அல்ல கட்டளை இந்த துவாவை சொல்லி கொடுக்கிறோம் அப்ப அதிகாரம் இருக்க சில சமயத்தில் வந்துட்டு அதிகாரம் அதாவது இந்த அத்தாரிட்டி இந்த அத்தாரிட்டி அதிகாரம் இருக்குது சில நேரத்துல குரான் உதவுவதை விடவும் குரான் தாவாவுக்கு உதவுமோ அதை விட சில நேரங்கள்ல வந்துட்டு அதிகாரம் உதவும் அதனாலதான் அதிகாரத்தை அல்லா கேட்க சொல்றான் அதிகாரம் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு சொன்னா சகாபாக்கள் எந்த அளவு விளங்கி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா நபிசுலட்சம் மரணிச்சுட்டாங்க மரணித்து அவர்களை அடக்கம் செய்யறதுக்கு முன்னதாகவே மையத்தை தேர் சாபாக்கள் அதிகாரம் எவ்வளவு மூலமாக அதிகாரம் எந்தளவு முக்கியம் அவர்கள் செய்த சூழ்ச்சிகள் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் என்ன பண்றாங்க கிளம்புறாங்க இந்த ஹிஜ்ரத்தை பத்தி ஆயிஷா இல்ல இவர்கள் வந்து மொத்தமாக முழுமையான ஒரு செய்தி சொல்றாங்க ஆயிஷா லன்னா சொல்றாங்க ஒரு நாள் மதியம் உச்சி வெயில் அந்த நேரத்தில் ஒரு நபர் வராங்க முகத்தை மறைச்சு கொண்டு வராங்க எங்க வீட்டுக்குள்ள வராங்க யாருன்னு பார்த்தா நபிசர்லாசல் ஆயிஷா ஆயிஷா லானா சொல்றாங்க அவங்களுடைய தந்தையை பார்க்க வராங்க அபுபக்கர் சித்திக்கதில்லான் அவர்களை பார்க்க வராங்க வந்த பிறகு நபிசல்லாலம் வந்து அபுபக்கர் சித்திக்கல்லான்னு கூப்பிட்டு வீட்டுல எல்லாத்தையும் யாரும் இல்லதானே சீக்கிரட்டா பேசணுங்கிறதுக்காக யாரும் இல்லதானே அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக கேட்கறாங்க அதுக்கு உடனே அவபக்க சித்தி வகுதியில் சொல்றாங்க உங்களுடைய குடும்பம் மட்டும் எங்க வீட்டுல இருக்கிறாங்க அதாவது உங்களுடைய குடும்பமும் எங்களுடைய குடும்பம் ஒண்ணுதான் எந்த ஒரு ஆட்சேபமும் இல்லாம எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நீங்க உங்களுடைய ரகசியத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குடும்பத்தை தவிர குடும்பத்தாரை தவிர வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தாரையும் அவர்களுடைய குடும்பத்தாரன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துறாங்க இப்ப உடனே நபிசல்ல வந்துட்டு சொல்றங்க எனக்கு வந்து ஹிஜ்ரத் செய்வதற்கான அனுமதி அல்லாவிடம் இருந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அபுபக்கர் சித்திக்கிறது இல்லாட்ட உடனே அபுபக்கர் சித்திக்கிறது இல்ல கேக்கிறாங்க நான் உங்களுடைய பயண தோழராக வரலாமா உங்க கூட துணைக்கு நான் வரலாமா அப்படின்னு கேட்கறாங்க கேட்ட உடனே நபிசிலாசனம் அதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் நீங்க தான் என்னுடைய பயண தோழர் அப்படின்னு சொன்ன உடனே அபுபக்கர் சித்திக்கிறது இல்லாம தேம்பி தேம்பி தேம்பி அழுகுறாங்க அவர்களால் அழு அழுகை அடக்க முடியாத அளவுக்கு அழுது கொட்டுறாங்க எந்த அளவுன்னு சொன்னா அவர்களால ஆனந்த கண்ணீரை அடக்கவே முடியல எவ்வளவு சிறப்பான ஒரு நாள் இது எந்த அளவு சொல்லில அடங்காத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு இந்த மகிழ்ச்சி வந்து ஏதோ ஒரு பெரிய பணம் கிடைக்க போகுது பெரிய ஒரு பொறுப்பு கிடைக்க போதுங்கிற மாதிரி இல்ல உயிரை பணைய வச்சு நபிசல்லு கூட பயணம் செய்ய போறாங்க இறக்க போறோன்னு தெரியும் போனா இது உயிர் தலைக்கு மேல கத்தி உள்ள ஒரு பயணம் இது இந்த பயணத்தை நினைச்சு அவர்களுக்கு பயமும் அச்சமும் கிடையாது நபியோட இந்த முக்கியமான தருணத்துல நம்ம பயணம் செய்ய போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அழுகுறாங்க அந்த அளவு அழுகுறாங்க மகளாகிய ஆயிஷா ரவி சொல்லி காட்டுறாங்க அப்ப நபிசுலாசனம் என்ன பண்றாங்க சொன்னா அலிரலில் அனு அவர்களுடைய படுக்கையில நபிசிலாசனுடைய படுக்கையில அலிர் அலி இல்லா நானு படுக்கை வச்சுட்டு நபிசுல்லாசனம் போறாங்க இந்த இந்த ஹிரத்தானது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அழில்ல தெரியும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு தெரியும் அதே போல அழில் அழில் இவர்களை வேற யாருக்குமே நபிசுல்லா மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜிரத் செஞ்சு போறாங்க அப்படிங்கறது தெரியாது அப்ப என்ன பண்றாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வெளியில போகும்போது மக்காவை பார்த்து ரொம்ப ஆதங்கப்பட்டு மக்காவிடம் வந்துட்டு நான் இவர்களை வெளியில அனுப்பாம இருந்தா நான் வந்து போகவே மாட்டேன் உன்னுடைய இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன் அல்லாவுடைய இந்த புனிதமான பூமிய விட்டு போகவே மாட்டேன்னு அவங்க மிக மிக கவலையாக மக்காவை விட்டு வெளியே போறாங்க இப்ப நபிசுராசலம் முன்னாடி சில நேரம் என்ன பண்றாங்க அவுபக சித்திக்கு இல்லோ சில நேரத்துல நபிசுராசத்துக்கு முன்னாடி போறாங்க சில நேரத்துல பின்னாடி போறாங்க பயணத்துல உடனே நபிசராசலம் கேட்கறாங்க ஏன் இந்த மாதிரி சில நேரத்துல முன்னாடி போறீங்க சில நேரத்துல பின்னாடி போறீங்க ஏன் என் கூடவே வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது எப்பெல்லாம் முன்னாடி இருந்து அச்சுறுத்தல் வரும்னு தோணுதோ அப்போ நான் ஏதாவது ஒரு புழுதி வருது அபாயம் என்ன அப்படிங்கறதுக்காக எப்பெல்லாம் பின்னாடியிலிருந்து யாராவது தாக்குதல் தொடுக்க வராங்கன்னு என்ன நான் சந்தேகிக்கிறனும் அப்பெல்லாம் நான் பின்னாடி போயிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே நபிசுலாசம் கேட்கறாங்க அபுபக்கர் சித்திகளும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சிரமம் அதாவது ஒரு சிரமம் வருது அந்த சிரமம் வந்து உங்களுக்கு வரதை விரும்புவீங்களா எனக்கு வரதை விரும்புவீங்களா நபிசில பாத்து சொல்றாங்க யார சொல்லா எனக்கு வருவதா நான் விரும்புவேன் உங்களுக்கு வருவதை நான் நினைத்து கூட பார்க்க மாட்டேன் எந்த அளவு நபின் மீதான ஒரு நேசம் அவர்களுடைய நேசத்தை சொல்லி சொல்ல அடக்க முடியாது நபிசில சொல்லி காட்டினாங்க தன்னுடைய இறுதியில அனைத்து சகாபாக்களையும் கூட்டு அனைத்து சகாபாக்கள் சொன்னாங்க உங்களுடைய எல்லாருடைய தேவைகளையும் அதாவது நீங்க செய்த உதவி அனைத்துக்கும் நான் கைமாறு செஞ்சிட்டேன் அவுபக்கர் சித்திக்கிறது இல்லாம அவர்களுக்கு மட்டும் என்னால் கைமாறு செய்ய முடியாது அவர்களுடைய கைமாறு நான் அல்லாட்ட தான் வாங்கி தருவேன் நான் அந்த அளவு நபிசுல்லா உதவி செய்த இந்த நபர் தன்னுடைய உயிர் போனாலும் இவங்களை தான் பாதுகாக்கணும் அப்படின்னு விரும்பிய ஒரு நபர் அப்புறம் என்ன பண்றாங்க சொன்னா குகைக்குள்ள போறாங்க நபிசுல்லா சித்திகளான போயிட்டு இருக்கும் அங்க குகையில போயிட்டு ஒரு குகையில தங்குறாங்க குகைக்குள்ள முன்னாடியே போய் இவரு உள்ள பூச்சி இருக்கா பாம்பு இருக்கா அப்படின்னு பார்த்து குகை எப்படி இருக்கும் ஒரு பாலடைஞ்ச குகை யாரும் தங்காத ஒரு குகை மறைய போற குகை எப்படி இருக்கும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்க போறோம் அந்த இடத்துல என்ன ஆளுடைய ஆளுங்களுடைய புழக்கமா இருக்கும் கண்டிப்பா இருக்காது அப்ப அங்க உள்ள போய் அங்க இருக்க தூசி துப்பு எல்லாம் தொடச்சிட்டு உள்ள இருக்கக்கூடிய ஏதாவது பூச்சி இருக்கா எல்லாத்தையும் நபிசுலாவஸ்தம் நிம்மதியாக உள்ள போய் அங்க இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க அப்ப உள்ள அவர்கள் போய் தங்குறாங்க அங்க அவர்கள் வந்து கிட்டத்தட்ட சில நாட்கள் மூன்று நாட்கள் தங்குறாங்க அங்க தங்கும் போது நபிசில்லா அரசுக்குறத சொல்லி காட்டுறாங்க யாரும் கொஞ்சம் கீழே குழிஞ்சு பார்த்தா இங்க நிக்கக்கூடிய குறைசி காபிர்கள் நம்மளை பாத்துருவாங்களே இந்த குகைகிட்டேதான் நிக்கிறாங்க கீழே குளிஞ்சு பார்த்தா அவங்க இவங்க இரண்டு பேர் இருக்கிறதையும் அவர்களால பாத்திர முடியும் எளிதாக உடனே நபிசில்லா அரசு சொல்றாங்க நம்ம இருவரோட மூவராக அல்லா இருக்கிறான் அப்படிங்கறத நமக்கு துணையாக அல்லா வந்து குரான் சொல்லி காட்டும் போது சிலந்தி வளைய எதற்கு உதாரணமாக சொல்றான் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓரா வசனத்துல அல்லா சொல்லி காட்டுறான் எவர்கள் அல்லாவை விட்டுவிட்டு மற்ற பாதுகாவலர்களை ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்களின் ஓமை தனக்கென ஒரு வீட்டை அமைத்துக் கொள்ளும் சிலந்தி பூச்சியாகும் திண்ணமாக வீடுகளிலேயே மிகவும் பலவீனமானது சிலந்தி பூச்சியின் வீடு ஆகும் சிலந்தி ஒரு வீடு கட்டுது வளை கட்டுது அந்த இடத்தை பார்த்துட்டு அங்க யார் ஆள் யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த இடத்தை விட்டு அகன்று போறாங்க அப்ப ஒரு சிலந்தி பூச்சி இருக்கல பலகீனமான வீடுன்னு அல்லாவே சாட்சி சொல்றான் அதை கொண்டு அல்லாவுடைய தூதரை அல்லா பாதுகாக்கிறான் மேலும் வந்து இந்த அல்லாஹ் நாடுனான்னு சொன்னா எதை கொண்டு பாதுகாப்பான் அப்படிங்கறத சொல்லவே முடியாது அல்லாவுடைய படை எது வேணாலும் இருக்கும் அபாபிலாக இருக்கலாம் இந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்ததாக இருக்கலாம் அபாபிலான அந்த பறவைகள் அதே போல சிலந்தி வலையாக இருக்கலாம் காற்றாக இருக்கலாம் நீராக இருக்கலாம் மலக்குகளாக இருக்கலாம் அல்லாஹ் எதை கொண்டு தன்னுடைய மார்க்கத்தை வலுப்படுத்துவான் அப்படிங்கறத நம்மளால யூகிக்கவே முடியாது சிலந்தி வளைய கொண்டு ஒரு நபியை பாதுகாப்பான் அப்படிங்கறத யாராவது நம்ம வந்து சிந்தித்து பார்க்க முடியுமா மேலும் யாருமே இல்லைனாலும் அல்லாஹ் பாதுகாப்பான் இததான் அல்லாஹலா சொல்லி காட்டும் சஹாபாக்களை பார்த்து மதினாவிற்கெல்லாம் போன பிறகு சஹாபாக்களை பார்த்து நபிசுலாஸ்து நபிசுலாஸ்து நீங்க பாதுகாப்பு கொடுக்கலனா அவர்களை பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் அப்படின்னு ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பதாவது அல்லா தரா சொல்லி சூரத்து தௌபால அல்லா சொல்லி தர்ஜுமா பிடிக்கிறேன் நீங்கள் இந்த நபிக்கு அதனால் என்ன நிராகரிப்பவர்கள் அவரை வெளியேற்றிய போது தின்னமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்துள்ளான் அவர்கள் இருவரும் குகையில் தங்கியிருந்த போது இருவரில் இரண்டாம் அவராய் இருந்த அவர் தன் தோழனை நோக்கி கவலை கொள்ளாதீர் அல்லா நம்முடன் இருக்கின்றான் என்று கூறினார் அப்போது அல்லாஹ் அவருக்கு தன்னிடம் இருந்து மன அமைதியை இறக்கி அருளினான் மேலும் உங்களின் பார்வைக்கு தென்படாதிருந்த படைகளின் மூலம் அவருக்கு உதவி செய்தான் மேலும் இறை நிராகரிப்பாளர்களின் வாக்கை தாழ்த்தினான் அல்லாஹ் வந்துட்டு இதுல சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தன்னுடைய படை தென்படாதிருந்த படையை கொண்டு பாதுகாத்தான் அப்படின்னு இங்கே குறிப்பிடக்கூடியது மலக்குகள் தென்படக்கூடிய கண்ணுக்கு தென்படக்கூடிய படை எதுன்னு சொன்னா இந்த சிலந்த சிலந்தி பூச்சியை கொண்டு அப்ப யாரு பாதுகாக்கோதுமான கண்ணுக்கு தெரியாத படையை வைத்தே அந்த குகையில அத்தனை பேரு அங்க நூற்று கணக்கான நபர்கள் தேடிக்கொண்டிருக்கும் போதே யாருமே இல்லாதப்ப நான் பாதுகாத்து எனக்கு பாதுகாக்க தெரியும் கண்ணுக்கு தெரிந்த படையை கொண்டும் தெரியாத படையை கொண்டும் பாதுகாக்க தெரியும் நல்லா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறோம் சகாபாக்களை நோக்கி அப்ப இந்த குகையில வந்துட்டு நபிசுல்லா அலுவலமும் அபுபக்கர் சித்திகளான மூன்று நாள் தங்குறாங்க மூன்று நாள் தங்கும் போது அப்துல்லா ரதில்ல இவர் இவங்க யாருன்னு சொன்னா அபுபக்கர் சித்திகல்லானுடைய மகன் இவர் என்ன பண்றான்னு சொன்னா காலையில ஃபுல்லா குறைசிகள் மத்தியில் அவங்களுடைய சபையில உட்காந்துட்டு இவங்களுடைய அவங்களுடைய ஆலோசனை நபிசுல்லா பிடிக்கிறதுக்கு என்னென்ன ஆலோசனை பண்றாங்க கொலை பண்றதுக்கு என்னென்ன ஆலோசனை பண்றாங்க அப்படிங்கிற அந்த தகவலை எல்லாத்தையும் திரட்டிட்டு வந்துட்டு நைட்டு இந்த குகைக்கு வந்துடுவாங்க இவர்கள் தங்கியிருக்க கூடிய குகைக்கு வந்துடுவாங்க அதே போல அங்கு நடந்த அனைத்து தகவலையும் இங்க வந்து பரிமாற்றம் செய்வாங்க அதே போல ஆமீர் பின் அபுபக்கர் சித்திகல்லுடைய அடிமை இவர் என்ன பண்ணுவார் ஆடுகளை மேய்த்து கொண்டு பால் கொடுக்கறதுக்காக உணவு வேணும் குகையில தங்கும் போது உணவு தேவை இல்லையா அப்ப உணவு கொடுக்கறதுக்காக இவர் தன்னுடைய ஆடுகளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வருவார் வரும்போது பாருங்க இவர் முன்னாடி போயிட்டு ஆடுகளை பின்னாடி விடுவார் ஏன்னு சொன்னா இவருடைய கால் ஒரு கால் தடத்தை பார்த்து இவர்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இவரை முன்னாடி விட்டுட்டு சில ஆடுகளை பின்னாடி வரும்போது இவருடைய அழிஞ்சிடும் அப்ப இந்த மாதிரி பிளான் பண்ணி நபிசராஸ்துக்கு உணவு வந்து இவங்க கொடுத்தாங்க அதே போல அபுபக்க சித்திக்கு அபுபக்க சித்திக்கு அவர்களுடைய மகள் அஸ்மா அது இல்லாம இவர்களும் உணவு செஞ்சு கொடுத்து இந்த இது பால் இதன் மூலமாகவும் உணவுகள் அவர்கள் மூலமாகவும் வரும் அப்படிங்கறதை நம்ம புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக நபிசுல்லம் என்ன பண்றாங்க சொன்னா அப்துல்லா பின் உரைகுத் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து பயணத்துக்கு ஒரு கைடு இப்ப டூரிஸ்ட் கைடுலாம் இருக்கிறாங்கல்ல நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போறோம் அந்த இடத்தை பத்தி அறிவு நமக்கு இருக்காது போறது எப்பயும் மக்கால இருந்து மதினா போற வழி கிடையாது வேற ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போறாங்க சுத்தி போறாங்க நல்லா தெரிந்த ஒரு நபரை வந்து இந்த நபரை இந்த அப்துல்லா பின் உரைகுத் அப்படிங்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க இவர் வந்து முஸ்லீம் கிடையாது இவர் காஃபியர் தான் இவரை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் அறிவு இருந்துச்சு நியமித்து தேர்ந்தெடுத்து போறாங்க நபிசுல்லாலும் அப்ப இந்த மாதிரி நல்ல ஒரு பிளான் பண்ணி ஒரு வெல் பிளான் பண்ணி நபிசுல்ல தொடர்றாங்க தொடர்ந்துட்டு இருக்கும் போது இங்கே என்ன பண்றாங்க ஒவ்வொரு தலைக்கும் நூறு ஒட்டகம் பிணையமைக்கிறாங்க கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அறிவிப்பு செய்யறாங்க இது வந்து அரபு தேசம் முழுவதும் பரவுது இந்த அறிவிப்புத்தரும் இவர்கள் எப்படியாவது பிடிச்சிருந்தோம் இருநூறு ஓட்டங்கிறது சாதாரண ஒரு தொகை கிடையாது மல்டி மில்லியர் ஆயிருவாங்க ஒரு நாள் இவர்களை காட்டி மல்டி மில்லியர் கோத்தரத்தை கூப்பிட்டு அவர்கள் வந்து அறிவிப்பு செய்ய குறிப்பா வந்து சுரக்காபின் மாலிக் அப்படிங்கிற ஒரு அரபி காட்டு அரபி ஒரு கோத்திரத்தை சார்ந்த இந்த நபர் என்ன பண்றாரு தன்னுடைய கூட்டத்தை கூட்டி இவர்களுடைய அடையாளங்கள் நபிசில அரசு அடையாளத்தையும் அவர் அவர்களுடைய பார்த்தீங்களா நபர் கிளம்பி போய் போயிட்டு இருக்கிறாரு கண்ணுக்கு எட்ட தூரத்தில் சித்திகள் இல்லாம அதே போல அந்த பயணத்தில் வரக்கூடிய அந்த நபர் இவர்கள் போய் கொண்டிருக்கும் போது இந்த சித்திகளான உபதேசமும் செய்யறாங்க இந்த சுரக்கா வந்து கொண்டே இருக்கும் போது அவருடைய குதிரை வந்து புதையுது மண்ணுக்குள்ள புதையுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புதையுது திரும்ப என்ன பண்றாரு இரண்டாவது முறை அந்த குதிரைய பண்ணி திரும்பர்றாரு திரும்பவும் புதையுது இரண்டாவது முறையும் அதே போல சரி பண்ணிட்டு மூன்றாவது முறை எந்திரிச்சு போறாரு மூன்றாவது முறையும் புதையுது மண் எல்லாம் சுத்தி முன்னாடி ஒரு திரை மாதிரி ஒரு மண் புயல் மாதிரி உருவாகுது ரொம்ப பயந்து போயிறார் இவரு இவரு ஏதோ ஒரு அற்புதம் இருக்கு இது சாதாரண ஒரு நிகழ்வு இல்ல இவரை பின்தொடர்ந்து போனா குதிரை புதையுது திரும்ப திரும்ப போக போக முன்னாடி ஒரு திரை மாதிரி மண் புழுதி புழுதி அடிக்குது அப்ப இவரை பின்தொடர்ந்து போறது வந்து ஒரு அறிவான செயல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு புரிஞ்சு போய் இவரு கஷ்டத்துக்கு உள்ளாயிட்டாரு இவருக்கு பெரும் தூ உயிரே போயிரும் போல உடனே நபிசில அரசு வந்து இவர கொல்ல வந்தவர் நபிசிலாச பாதுகாப்பு கேட்கிறாரு நபிசிலாச கூப்பிட்டு எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க எனக்கு இந்த தொந்தரவு வந்து பாதுகாப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னா நபிசிலாசன் வந்து உனக்கு பாதுகாப்பு உண்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஒரு பிடிவாதமா இல்ல நான் போமாட்டேன் எனக்கு எழுதி கொடுங்கனு கேட்கறாரு நான் போறதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிரும் நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு எழுதி கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு சொன்ன பிறகு நபிசுர்ல ஆல்ஸ்ரமங்க இருக்கக்கூடிய கூட வந்த அந்த தோழரை வச்சு பயண பயணத்துக்கு வந்தார்ல கூட கைடு அந்த கைடு வந்து எழுதி கொடுங்கன்னு சொல்லி நபிசுர்ல ஆலசிரம் எழுதி கொடுத்து அனுப்புறாங்க அப்ப இந்த எழுதி கொடுத்த அந்த ஒரு காகிதம் இருக்கு இந்த சுரக்கான் நபர் இவருடைய உயிரையே காப்பாத்துச்சு ஒரு தருணத்துல அவர் பத்திரமாகவே வச்சிருந்தார் எழுதி கொடுத்த அந்த டாக்குமெண்ட் எந்த நேரத்தில் இந்த பேப்பரை பயன்படுத்தினார் தாயிப் முற்றுகை நபிசர் தாயிப் முற்றுகை பண்ணும்போது இவர் கொல்லப்பட வேண்டிய நபர்ல ஒருத்தராக இருப்பார் நபிசல்ல எழுதி கொடுத்த அந்த பேப்பர் இருக்கும் இவர் வந்து பாதுகா என்னிடமிருந்து பாதுகாப்பு பெற்றவர் அப்படின்னு எழுதி கொடுத்த இந்த பேப்பரை சகாபாக்கள்கிட்ட காட்டினால அந்த நேரத்தில் அவர்கள் வந்து இவரை வந்து விடுதலை அளிப்பாங்க சுபா அல்லா பாருங்க அல்ல ஒரு நபரை எப்படி மாத்திரம் கொலை செஞ்ச கொலை வந்த ஒரு நபரை அவருக்கு பாதுகாப்பு கேட்கிற அளவுக்கு கெஞ்சவும் வச்சு கொடுத்த அந்த பேப்பரை வச்சு அவருடைய உயிரை பாதுகாக்கிற அல்லாவித்தலாம் அப்ப இந்த அளவு அவர்கள் கொலை ஒரு வெறியோட இருந்தாங்க அந்த அங்க இருந்த அரபுகள் எல்லாம் பயணத்தை மேற்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க அல்ல எந்தெந்த வழியில வரக்கூடிய தடைகள் அனைத்தையுமே அல்ல பாதுகாத்துக்கொண்டே இருந்தோம் அடுத்ததாக பயணத்துல போய்கொண்டே இருக்கும் போது ஒரு கூடாரத்தை பாக்குறாங்க நரிசி ஆலோசிமும் கூட வந்த தோழர் அப்ப அந்த கூடாரத்துல அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க போயிட்டு அங்க இருக்கிறதுக்கு அங்க ஒரே ஒரு ஆடுதான் இருக்கு அந்த கூடாரத்துல அவருடைய கணவர் என்ன பண்றாரு அனைத்து ஆடுகளையும் மேய்க்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டாரு ஒரு ஆடு மட்டும் உடல் ரொம்ப மெலிஞ்சு மேய்க்கிறதுக்கே போக முடியாது நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பலகீனமான ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு அப்ப அவர்களுக்கு பசி பயணத்தில் பசி நபிசுலா சம்பி கேட்கிறாங்க இந்த ஆட்டிலிருந்து பால் எடுத்துக்கலாமா அந்த பெண் சொல்றாங்க உங்களால பால் எடுக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறாங்க பாத்திரம் இல்ல பெரிய பெரிய ஒரு சக்தியை கொண்டுவர சொல்றாங்க நபிசில்லா பெரிய ஒரு பாத்திரத்தை கொண்டு வராங்க நபிசிலாசி பிஸ்மில்லா சொல்லி அல்லாவுடைய திருநாமத்தை சொல்லி கறக்க ஆரம்பிக்கிறாங்க மேல் நுரை தெரியும் அளவு பால் வந்துட்டு இருந்துச்சு நபிசில் அந்த பெண்மணிக்கு கொடுக்கறாங்க அந்த பெண்மணிக்கு கொடுத்து முடிச்ச பிறகு அவங்க கூட ரெண்டு பேர்த்து கொடுக்கறாங்க கடைசியா தான் நபிசில்லா குடிக்கிறாங்க அதுவும்டிக்க போக பால் மீதி இருந்துச்சு அத பெண்மணி வச்சுக்கோங்க அதிசயம் நடக்குது அப்படின்னு வியந்து போறாங்க சொல்லும் போது பெண்மணி இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்றாங்க அப்ப இந்த நிகழ்வு நடந்துச்சு அவங்க பாலை குடிச்சுட்டு போறாங்க பயணத்தை தொடர்றாங்க இந்த பெண்மணியுடைய கணவர் அவருடைய ஆட்டு மந்தைய திரும்ப கூட்டிட்டு வராரு நடந்ததெல்லாம் கேட்கிறாங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க என்ன நடந்தது அப்படிங்கும் போது நடந்ததெல்லாம் சொல்லும் போது அந்த நபர் யாரு அந்த நபரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தனது அந்த கணவர் வந்து அந்த பெண்மணி கேட்கிறாங்க உடனேயே ஒரே ஒரு சந்திப்பு தான் இந்த பெண்மணி உம்முபாத் அப்படிங்கிற பெண்மணி வந்து ஒரே ஒரு முறை தான் நபிசுல்லாஸ சந்திச்சிருக்கிறாங்க அந்த ஒரு சந்திப்புலயே நபிசுலாஸ் எந்த அளவு வர்ணிக்கிறாங்க பாருங்க பல ஆண்டுகளாக கூடவே இருந்த சகாபாக்கள் கூட இந்த அளவு வர்ணிக்க முடியாது நபியுடைய வாழ்க்கையிலேயே வரலாற்றிலேயே இந்த மாதிரி அழகான ஒரு வர்ணனைய உலகத்தில் பார்க்கவே முடியாது அப்ப அந்த வர்ணனை அப்படியே நான் படிச்சு காமிச்சிடறேன் அவர் தன்னுடைய கணவர் அந்த பெண் தன்னுடைய கணவர்கிட்ட நபிசல்ல எப்படி அறிமுகப்படுத்துறாங்க அப்படிங்கறத பாருங்க பிரகாசமான முகமுடையவர் அழகிய குணமுடையவர் வயிறு வந்து வயிறோ தலையோ பெருத்தவர் கிடையாது தலை சிரித்தவரும் கிடையாது கவர்ச்சி மிக்கவர் பேரழகு உடையவர் கருத்தூர்வம் கொண்டவர் கம்பீரமான குரல் கொண்டவர் உயர்ந்த கழுத்து உள்ளவர் கருவிழி கொண்டவர் மை தீட்டியது போன்ற கண் உள்ளவர் வில் புருவம் கொண்டவர்ருவம் கொண்டவர் கூட்டுப்புருவம் கொண்டவர் சுருந்த தலைமுடி கொண்டவர் அவரது அமைதி கம்பீரத்தை தரும் ஒளி இலங்கும் பேச்சு உடையவர் அவருடைய அமைதி வந்து அமைதியே கம்பீரமா இருக்கும் பே ஒளி ஒளி வரும் பார்த்தால் அழகும் பெற்றவராக இருப்பார் அருகில் சென்று பழகினால் இனியவராக இனிமையான நாவலர் தெளிந்த நடையுடையவர் பேச்சாளர் நீளமாகவோ சுருக்கமாகவோ இல்லாமல் நடுத்தரமான சொல்லாற்றல் உடையவர் அவருடைய மொழிதல் அவருடைய பேச்சு மணிமாலை உதிர்வது போல இருக்கும் அதே போல நடுத்தரமான உயரமுடையவர் பார்வைக்கு நெட்டையாகவோ குட்டையாகவோ இருக்க மாட்டார் இரண்டு கிளைகளுக்கு இடையில் உள்ள ஒரு கிளையை போன்றவர் மூவர் இருக்கக்கூடிய குழுவுல பளிச்சென்று தெரியக்கூடிய நபர் அவர் பேசினா அனைவரும் செவிமடிக்கின்றார் செடிமடுக்கின்றார்கள் அவர் ஆணையிட்டால் ஆணையிட்டால் அவர் கமெண்ட் பண்ணா எல்லா நிறைவேற்ற அவசரப்படுகிறார்கள் நிறைவேற்ற விரைகின்றனர் பணிவிடைக்கு உரியவர் மக்கள் கூட்டம் பெற்றவர் கடுகடுப்பானவரும் அல்ல பிறரை குறைவாக மதிப்பவரும் அல்ல அப்படின்னு இவ்வளவு அழகான ஒரு வர்ணனையை நபிஸ்வாஸை பத்தி அழகான ஒரு வர்ணனை வந்து சொல்றாங்க இந்த வர்ணனை வந்து ஜாது மாத் அப்படிங்கிற ஒரு கிதாபில் வருது நபிசுவாச கூட பல வருடங்களாக வாழ்ந்த சகாபாக்கள் கூட இந்த அழகான ஒரு வர்ணனையே சொல்ல கிடையாது அப்ப ஒரே ஒரு சந்திப்புல எந்த அளவு ஒரு நட்பண்பை அந்த ஒரு பெண்ணிட்ட நபிசராசனம் காட்டிருப்பாங்க அப்படிங்கிறத இது வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்ப உடனே நபிச இந்த வர்ணனைலாம் சொன்ன பிறகு அந்த கணவர் சொல்றாரு இவர் முகமது இறை தூடர் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து தூயத்தை ஏற்றுக்கொள்றாரு அந்த நேரத்தில் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்றாரு அதே இடத்துல தான் இருக்கிறாரு இப்ப ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்றாரு அப்ப அடுத்ததாக இந்த ஹிஜ்ரத் இருக்குதே ஹிஜ்ரத்ல வந்து இரண்டு வகையான ஹிஜ்ரத் இருக்கு வந்து இரண்டு வகை முதலாவது ஒரு பாவத்தை விட்டுட்டு நன்மை பக்கம் போறது ஒரு பாவம் செஞ்சுட்டு இருக்கணும் அந்த பாவத்தை விடுவது அப்படிங்கிறது ஒரு ஹிஜரத் இரண்டாவது ஹிஜரத்திற்குதே இது வந்து ஒரு இடத்தை விட்டு பிசிக்கலா ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது இந்த முதலாவது வகை ஹிஜரத்திற்கே பாவத்தை துறப்பது தீமைகளை திறப்பதற்கு இது ஒவ்வொரு மனிதன் மலையும் கடமை ஒவ்வொரு மனிதரும் அந்த பாவத்தை விட்டு நன்மையின் ஒவ்வொரு மனிதன் மீதும் கடமை அடுத்ததே இந்த பல நிபந்தனைகள் இருக்கு அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் அப்ப இது வந்து ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு திறந்து போவது இந்த விஜயத்தின் மூலமாக பார்த்தோம் சொன்னா பல படிப்பினைகள் பாடங்கள் இருக்கு முதலாவது ஒவ்வொரு பாடமாக பார்ப்போம் ஹிஜினத்தின் மூலமாக பொருளாதாரம் மேம்படும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது பொருளாதார மேம்பாடு இருக்கும் உதாரணமாக கிரானடா அப்படிங்கிற ஒரு தேசம் அந்தலூசியால இருக்கக்கூடிய ஒரு இடம் இதுதான் இஸ்லாமிய ஆட்சி கடைசியா அந்தலூசியால கடைசியாக இருந்த இந்த சிட்டி இந்த கிரானடா அப்படிங்கிற சிட்டி இந்த சிட்டில என்ன்த் அண்ட் ஸ்பெயின்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா கிறிஸ்துவர்கள் வந்து முஸ்லிம்களை அடிச்சு துரத்தும் போது இவர்கள் என்ன பண்றாங்க தெற்கு ஸ்பெயினை நோக்கி ஓடுறாங்க திறமைகளை எல்லாம் ஒரு இடத்துல இருந்து போகும்போது அவர்கள் அங்க போய் அவங்க போய் வெளிக்காட்டுவாங்க ஒரு இன்ஜினியர் இருப்பாரு ஒரு விவசாயி இருப்பாரு ஒரு கட்டுமான தொழிலாளி இருப்பாருக்கு போறாங்கன்னு சொன்னா அந்த சிட்டியும் சேர்ந்துதான் டெவலப் ஆகும் அவர்கள் தங்களுடைய தொழில் அந்த இடத்துல செய்வாங்க அப்ப அவர்களும் டெவலப் ஆவாங்க அங்க இருக்கக்கூடிய சிட்டியும் டெவலப் ஆகும் இதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னா நம்மளுடைய முஸ்லீம்கள் முஸ்லீம் நபர்கள்லாம் இப்ப என்ன பண்றாங்க இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கும் கல்ஃப் கண்ட்ரிக்கும் போறாங்க கல்ஃப் கண்ட்ரி வெஸ்டர்ன் கண்ட்ரி வளருதா இல்லையா இங்க இருந்து அதே முஸ்லீம் நாடுகள் இருக்கிறவங்களுக்கு கூடியவங்களும் அங்க இருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கும் போறாங்க அது வளருதா இல்லையா இப்ப அவர்களுடைய அந்த திறமைய அவர்களுடைய மூளைய அங்க இன்னொரு இடத்துல போய் அவர்கள் போய் வைக்கிறாங்க அந்த இடத்துல போய் செயல்படுத்துறாங்க அப்ப பொருளாதார மேம்பாடும் இருக்கும் இதுக்கு சிறந்த உதாரணங்கள் தான் இந்த உதாரணங்கள் அடுத்ததாக இந்த குறிப்பு பார்த்திருக்கணும் என்னன்னு சொன்னாபின் இவர் யாரு கத்திஜா அவர்களுடைய சொந்தக்காரன் நபிசல்லுக்கு முதல் வகை வரும்போது பயந்து போறாங்க பயந்து போய் ஓடி வராங்க ஓடி வந்து தன்னுடைய துணைவி கத்திஜார் அலி இல்லாம இவர்களிடத்தில் வரும்போது அவர்கள் உபதேசம் செய்து நபிசராஸ்க்கு ஆறுதல் சொல்றாங்க ஆறுதல் சொல்லி எனக்கு தெரிந்த ஒரு நல்ல நபர் இருக்கிறாரு வேத அறிவு உள்ள ஒரு நபர் அந்த நபர்கிட்ட வந்து நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வரக்காபின் நோக்க கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்போது அவர் சொல்றாரு இந்த மாதிரி செய்தியை கொண்டு வந்த எந்த நபரும் அவர்களுடைய ஊரை விட்டு வெளியில துரத்தி அடிக்கப்படாமல் இருந்தது நபிசல்லுக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம எவ்வளவு உயர்ந்த கோத்திரம் எவ்வளவு கண்ணியமான முறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வெளியில அனுப்புவாங்களா அதுவும் நம்மளுடைய சொந்தக்காரங்களே நம்மள வெளியில அனுப்புவாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க அந்த நேரத்தில் அப்பதான் அவங்க சொன்னாங்க இது போன்று ஏகத்துவத்தை கொண்டு வந்த எந்த ஒரு நபரையும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் வெளியில அனுப்பாம இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பரகாபின் சொல்றாரு அந்த நேரத்துல நான் உயிரோட இருந்திருந்தா நான் உங்களுக்கு உதவுவேன் அந்த நேரத்தில் நான் இளைஞனா இருந்திருந்தா நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு அப்ப இவர் நிலம் ஒரு முஸ்லீம் தான் ஏகத்துவத்தில் இருந்த இருந்த ஒரு நபர் தான் ஹிஜ்ரத்தின் போது அவர் உயிரோட இல்ல வகையுடைய ஆரம்ப பகுதியில் மரணிச்சிட்டாரு அப்ப இதுல இதுல நம்ம என்ன விளங்கணும் சொன்னா ஹிஜ்ரத்துடைய படிப்பினுன்னா எந்த ஏகத்துவத்தை எங்க கொண்டு போய் சொன்னாலும் அங்க வந்து அதை எதிர்க்க ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அவர்கள் செய்யக்கூடிய பணிக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் அவர்களிலே இருந்து கொண்டேதான் இருப்பாங்க இரண்டு பிரிவினராக இருந்து கொண்டேதான் இருக்கும் அல்லா குரான்ல இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் மேலும் நாம் சமூக சமூகத்தாரிடம் அவர்களின் சகோதரர் சாலிகை அல்லாவுக்கு அடிபணியுங்கள் என்றும் என்ற செய்தியுடன் தூதரகம் அனுப்பினோம் அவர்கள் இரு குழு குழுவினர் குழுவினராய் பிரிந்து தர்க்க புரிய தொடங்கிவிட்டார்கள் இப்ப இந்த ரெண்டு கேட்டகரி இருந்துகிட்டே இருக்கும் ஏகத்துவத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருந்து கொண்டே இருக்கும் ஏகத்துவத்தை எத்தி வைக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கும் இதுல அதிகமா அடிவாங்க ஏகத்துவத்தை எத்தி வைக்கக்கூடிய கூட்டமாகத்தான் இருக்கும் அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கறத வரக்காபின் நௌஃல் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே நம்ம பார்க்கலாம் இப்ப எங்கெல்லாம் சத்திய இஸ்லாம் போதிக்கப்படுதோ எங்கெல்லாம் வந்து அல்லாஹுடைய மார்க்கம் எத்தி வைக்கப்படுதோ அங்கெல்லாம் மக்கள் இவர்களை விரட்டி அடிப்பாங்க நல்லுபதேசம் செய்யக்கூடிய நபர்களை விரட்டி அடிப்பாங்க அப்படிங்கறதும் இதுல எடுக்கக்கூடிய ஒரு பாடம் அடுத்ததாக விஷயமும் ஒரு பிளான் இருக்கும் நம்ம அல்லா வந்து உதவி செய்வோம் அப்படின்னு நபிசுல்ல வந்துட்டு ஏதோ ஒரு முன்னேற்பாடும் முயற்சியும் இல்லாம நபிசுல்லும் போல அவர்களுடைய பிளான் பாருங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எந்த அளவுக்கு முதலாவதாக பாருங்க மதிய நேரத்தில் யாரும் ரோட்ல நடக்காத நேரத்தில் முகமூடி போட்டு வீட்டுக்கு போறாங்க அங்க போய் கேட்கறாங்க எல்லாரும் யாரும் வீட்டுல இல்லதானு சொல்லிட்டு சீக்கிர பேசுங்கிறதுக்காக யாரும் வீட்டுல இல்லதான உறுதியும் அடுத்ததாக அழிஞானுவ தன்னுடைய படுக்கையில படுக்க வச்சிட்டு போறாங்க காபீர்களை அவர்களை ஏமாத்தணும் அப்படிங்கறதுக்காக அதாவது நபிசுவாசன் நினைத்துக்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக நபி நினைச்சிருந்தா தன்னுடைய விட்டுட்டு போயிருக்கலாம் அவங்க காபீர்கள் ஓகே நபி இங்கதான் இருக்கிறாங்க செஞ்சு போல மதினாவுக்கு கிளம்பல அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்பணும் அப்படிங்கறதுக்காக அழிஞ்சு இல்லாம படுக்க வச்சுட்டு போறாங்க அடுத்தது பாருங்க ஒட்டகத்தை ரெடி பண்ணியே வச்சிருந்தாங்க அவ்வளவு சித்திகள் இல்லாம ஒகத்தை தயார் நிலையிலே வச்சிருந்தாங்க எப்ப கிளம்ப அடுத்த நிமிடம் கிளம்புவதற்கு தயாராக அளவுக்கு நபிசுரா அவருக்கும் ஒட்டகத்தை வந்து தயார் நிலையிலே வச்சிருந்தாங்க அடுத்தது வந்து நடு இரவில் பின்வாசல் வழியாக போறாங்க பாதுகாப்பானுட்டு பிளானும் இருக்கணும் அப்படிங்கிறத விளங்கிக்கணும் நடு இரவுல முன்வாசல் வழியாக பின்வாசல் வழியாக தன்னுடைய தொடங்குறாங்க அடுத்ததாக பயணத்துக்கு ஒரு பணியாளரை நியமிக்கிறாங்க அடுத்தது பாருங்க வடக்கு சைடு போறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு தெற்கு சைடு போறாங்க சவுத் சைடு போறாங்க இப்ப அவர்களை காபியர்களை வந்து குழப்பணும் அப்படிங்கறதுக்காக அவர்களை வந்து ஏமாற்றணும் அவர்கள் தன்னுடைய வழியை தேடி வந்து இங்கிட்டு போனாங்க அப்படிங்க இங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வடக்கு சைடு போற மாதிரி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு தெற்கு சைடு போயிடுறாங்க அடுத்ததாக ஒரு வேறு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கா மதினாவுக்கு எப்பவும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வழியை தேர்ந்தெடுக்காம புதிய ஒரு வழிய யாரும் அறியாத கடலோர வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு கைடாக அப்துல்லா ரீலானு இவங்க பாருங்க அவங்களை காலையில எல்லாம் நீங்க அங்க போய் தகவல் சேகரிச்சிட்டு நைட் எல்லாம் என்ன தகவல் சொன்னாங்க அப்படிங்கறத இங்க வந்து சொல்லுங்க நைட் எல்லாம் தங்கி அப்படிங்கிறாங்க ஸ்பை வேலையும் அந்த இடத்துல அடுத்ததாக பாரு அல்லாவுடைய நபி அவர்களுக்கு அல்லா உதவ மாட்டானா அப்ப அல்லா நம்மிடம் இருந்தும் அல்லாஹ் வந்து முயற்சியை எதிர்பார்க்கிறான் இதுதான் சுண்ணத்து அப்ப நம்ம சரியான ஒரு பிளானும் இருக்கணும் அதற்கான நல்ல முயற்சியும் பெற்றுக் கொள்ளலாம் அடுத்ததாக பெண்களுடைய பங்கு சகோதர சகோதரிகள் எல்லாமே புரிஞ்சுக்கணும் பெண்கள் பெண்களுக்கு இஸ்லாமத்தில் எந்த அளவு ஒவ்வொரு நேரத்திலையும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் எந்த இடத்துல எல்லா இடத்துலையும் அவர்கள் எந்த உயர்த்தப்பட்டிருக்கு போரிலையும் பங்கெடுத்திருக்கிறாங்க வீர தீரமாக அவர்களுடைய போர் திறமைகளும் வெளிப்பட்டு பல போர்கள இந்த அவர்களுடைய பங்கு எந்தளவு இருக்கு அறிவிப்பையும் ஆயிஷா ரத்தியா இவங்க தான் அறிவிக்கிறாங்க அந்த பயணம் அவர்கள் கிளம்புனது எல்லாத்தையுமே அறிவிக்கக்கூடியது ஆயிஷா அதே போல இந்த ஹிஜ்ரத் நேரத்தில் உணவு பிரிப்பேர் பண்ணி கொடுத்தது யாருன்னு சொன்னா அஸ்மாக்கர் ரதி அல்லா இவங்க பாருங்க எந்த அளவு அவங்க கஷ்டத்தை வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னா அவகசத்துக்கான போயிட்டாங்க நபிசிலாசம் போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்த பிறகு நபிசிலாசத்துக்கு யாரையும் அங்க வந்து துன்புறுத்ததுக்கு யாருமே இல்ல அப்ப குறைசிகள் எங்க வராங்கன்னு சொன்னா அவர்கள் இல்லாம அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க அங்க அஸ்மா அவங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேக்குறாங்க உன்னுடைய தந்தை எங்க அப்படின்னு இல்ல எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க மார்க்கத்துல நலவுக்காம போய் சொல்ற அனுமதி அப்படிங்கறத நம்ம புரிந்து எங்கருக்கும் சொல்லவா முடியும் உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க போய் ஹிஜரத் சொல்ல முடியும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அபிஜகல் வந்து முகத்திலேயே அடிக்கிறான் முகம் வீங்கி போகும் அளவு அடிக்கலாம் அப்ப பெண்கள் பாருங்க எந்த அளவு ஹிஜரத்துக்காக இந்த இரண்டு பெண்களும் எந்த அளவு பாடுபடுறாங்க இதுவும் குறிப்பா இந்த இரண்டு பேருமே அவபக்க சித்திகல்லுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இதே அஸ்மான் அலிலான் இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அபி குஹாஃபா இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கிற்கு எடுத்துட்டு போயிட்டாரு வீட்டுல எதுவுமே வச்சுட்டு போலயே அப்படிங்கிற ஒரு கவலை இன்னொரு சைடு கவலை என்னன்னு சொன்னா இருக்கக்கூடிய ஊரை விட்டுட்டு அங்க போயிட்டாரே அப்படிங்கிற அடுத்த கவலை இப்ப இவர் வந்து ரொம்ப கோபம் கொள்றாரு திட்டுறாரு இவருக்கு கண்ணு தெரியாதுங்கறனால எங்கெங்கெல்லாம் பொருள் இருக்குமோ பணங்கள் இருக்குமோ அங்கே எடுத்து நிரப்பி வைக்கிறாங்க உதவி செஞ்சிருக்காங்க இந்த விதிவிலக்கு நேரத்திலும் பெண்களுடைய பங்களிப்பு விளங்கி கொள்ளலாம் அடுத்ததாக பாருங்க தூதர் பாருங்க பயணத்துக்கு சிறந்த ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிறார் பூமியிலேயே அந்த நேரத்தில் குறிப்பாக தியாகத்துக்கு உள்ளான சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழர் நபிமாறு பிறகு அனைத்து நபிமாறு பிறகு மனிதர்களிலே சிறந்தவர் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து யாரு சிறந்தவர் சொன்னால் அவ்வளவு சித்திகளான அந்தவர் எட்டு சொர்க்க வாசல்களும் என் பக்கம் வா என்னோட நீ நுழைஞ்சுவா நுழைஞ்சுவான் அவர் அழைக்கும் அந்த துணையின் அபிசிலாசம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப எந்த பாருங்க எந்த அளவு அர்ப்பணிப்பு செய்யறாங்க முன்னாடி ஓடுறாங்க பின்னாடி ஓடுறாங்க உயிரை பணையை வைக்கிறாங்க குகைக்குள்ள போய் அங்க பூச்சி போட்டு அற்பமாக நினைக்கக்கூடிய ஒரு துணை நபிசாசம் தேர்ந்தெடுக்கிறாங்க இதை தேர்ந்தெடுக்க முடியுமா அப்ப நம்மளுடைய செயல்கள் பயணங்கள் பணிகள் ஒரு துணையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறது இதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை அடுத்ததாக இந்த சம்பவத்தை பத்தி இந்த ஹிஜரத்துடைய நாள் இருக்கேன் சிறந்த துணையை தேர்ந்தெடுத்தாங்கல்ல இதை பத்தி உமர்லான் அடிக்கடி ஆசைப்படுவாங்க அவர்களுடைய கிளாபத்துடைய காலத்துல சகாபாக்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க உமர் சிறந்தவர சிறந்தவரான் அப்ப உமர்லானுக்கு கடுமையான கோபம் வந்து அந்த சபைக்கு வந்து அவங்க சொல்றாங்க உமர் இல்ல அதாவது உமர் என்னுடைய என்னுடைய குடும்பத்துடைய மொத்த வாழ்க்கையும் அவபக்கர் சித்திக்கு இல்லாமளுக்கு ஈடாகாது எந்த நாள் ஹிஜரத்தோட சேர்ந்து வந்த நாள் எந்த அளவு தியாகம் செஞ்சாங்க எந்த அளவு சிறந்த ஒரு துணையாக இருந்திருக்கிறாங்க இந்த தாவாவில் நபிசம் ரகசியத்தையும் தாவாவையும் எந்த அளவு பேன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் நபிசலாசலம் இந்த அதாவது இந்த வெறும் அழில் இல்லாம சத்துக்கு இல்லாம குடும்பத்தாருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கறத புரிந்து கொள்ளணும் மாளிக சொல்லி காட்டுறாங்க இந்த பாதை காட்டக்கூடியவர் யாரு அவுபக்க சித்திக்கலான்னு கூட வராங்க கூட இன்னொரு நபரும் வராரு அவ் பக்க எப்ப ஒரு கூட்டத்தையோ எப்ப ஒரு நபர்களெல்லாம் சந்திப்பாங்களோ அப்ப அவக்க சித்திக்கலான்னு மக்கள் கேட்பாங்க நபிசுல்ல பயணம் செஞ்சு பழக்கம் கிடையாது மக்காவை விட்டு வெளியே அதிகமாக போய் பழக்கம் இல்லாத நபர் அதிகபட்சமாக தாயிஃப் போயிருக்காங்க அவ்வளவுதான் அந்த துணை கேட்டு போனது அபயம் கேட்டு போனது அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நபர் கிடையாது அறிமுகம் இல்லாத மக்களுக்கு செவி வாயிலாக அறிமுகம் பெற்றவர் அரபிய தீபகற்ப செய்தி மட்டும்தான் இருந்ததே தவிர அவர்களை பார்த்தது இல்லை ஆனா அவ்வகசத்துக்கலாம் அப்படி கிடையாது எந்த நேரமும் பயணத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபர் மக்களிடையே அதிகமாக ஒரு பிரபலமான ஒரு நபர் அரபு கோத்திர அனைவரும் இடத்திலையும் அப்ப சித்திகளான எல்லாரும் பேசும்போது வழிகாட்டக்கூடியவர் வழிகாட்டக்கூடியவருமா கேட்கக்கூடிய நபர் என்ன நினைச்சுக்குவாரு பயணத்துல வழிகாட்டக்கூடிய ஒரு பல நினைச்சுக்காங்க இவங்க எதனா எனக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய வித்தியாசம் உண்மையை வந்து மறைக்கிறாங்க வழிகாட்டக்கூடியவங்க உண்மைதான் ஆனா எதிர்க்கூடிய நபர் அவரு ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவாரு இவரு மாதிரி மனதில் வைத்து சொல்றாரு சீக்கிரா போறாங்க பாருங்க அதே போல நபிசுல்லம் வந்து போற இடமெல்லாம் எல்லாத்துக்கும் தாவா செய்யல போகக்கூடிய அனைத்து அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தாவா செஞ்சு அழைப்பு கொடுக்கல அந்த மொத்த பயணத்திலையும் தாவாவை யார் யாருக்கு செய்யணும் அப்படிங்கறது நபிசுல்லாஸ்லாம் சில இடத்துல சீக்கிரட்டா செய்யாம இருந்தாங்க சில இடங்கள்ல சீக்கிரட்டா செஞ்சாங்க சில இடங்கள்ல செய்யாம விட்டுட்டு போனாங்க குறிப்பா வந்து ஃபுரைதா அஸ்லமி அப்படிங்கிற ஒரு நபருக்கு நபிசுல்லாஸ்லாம் தாவா செய்யறாங்க இவர் அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றம் கொள்றாரு நபிசுல்லுக்கு ஹிஜரத் செஞ்சு போன பிறகு அவரும் மதினாவுக்கு போயிடுறாரு அவரு நபிசுல்லாவாஸ் கலந்து கொண்ட பத்தொன்பது போர்கள் இவர் பதினாறு போர்கள் கூட கலந்துக்கிறார் இந்த பயணத்துல போறமே அப்படின்னு தாவா செய்யாம நபிசுல்லாசன் போல ஒரு பயணத்துல போனாலும் தாவா செய்து கொண்டே போறாங்க அடுத்ததாக இரண்டு வழிப்பறை திருடருக்கு நபிசுல்ல தாவா செய்யறாங்க கொள்ளடிக்க வருவாங்கல்ல பயண திருடர்கள் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கும் உபதேசம் செய்யும் போது அவங்களுக்கு அல்லாவ எத்தி வைக்கும் போது அவர்களும் மிஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க அவர்களிடத்துல அவங்களுடைய பெயரை கேட்கிறாங்க பெயரை கேட்கும் அவங்க சொல்றாங்க முகநான் அதாவது அவர்களுடைய கோத்திரம் முகநான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா மரியாதை இல்லாத அப்படின்னு ஒரு அர்த்தம் உடனே நபிசுலாசன் பெயரையும் மாத்தி வைக்கிறாங்க மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னு பெயரையும் மாத்தி வச்சுட்டு தாவவும் செஞ்சு நேர்வளையும் காட்டி அவர்களுக்கு அவர்களுடைய அவர்கள் மேல் உள்ள கலங்கத்தையும் தொடச்சுட்டு போறாங்க மரியாதை இல்லாதவங்க அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு பெயர் சில கோத்தரத்தை இருக்கக்கூடிய சில சமுதாயத்தான் பார்த்து மரியாதை குறைவான பெயர்கள் வச்சிருப்பாங்கல்ல அந்த பெயரையும் வச்சுட்டு போறாங்க நம்பி சில அரசாக ஆடு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு நபர் வராது அந்த அவரு வந்து அவருடைய மந்தையோட வராது மந்தையில அவர் வரும்போது அங்க இருக்கக்கூடிய ஆடுல வந்து நாங்க பால் கடந்துக்கலாமா சாசன் கேக்குறாங்க அவரு அனுமதி கொடுக்கிறாரு பால் கடக்கப்படுது குடிக்கிறாங்க அனைவரும் குடிக்கிறாங்க நபிசுலம் தாவா செய்ய தாவா செஞ்சுட்டு அவரும் ஏற்றுக்கொண்டாரு அவர் வந்து நான் இப்பவே உங்க கூட வந்துடுறேங்கிறார் நபிசுல்ல சொல்றாங்க வேணா நாங்களே சிரமத்துக்கு உள்ளாகி போய்கொண்டிருக்கிறோம் நீ எங்க கூட வந்து உன்னுடைய உயிருக்கும் நீ வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கா எப்ப எங்களுடைய பெயர் ஓங்குதோ எப்ப இஸ்லாம் ஓங்குதோ அப்ப வந்து நீ எங்களோட வந்து சேர்ந்துக்கோ நீ வந்து மதினாவில எங்க கூட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி நபிசுல்லாஸ்லம் சொல்லி அந்த இடத்துல அகன்று போறாங்க ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக வாழ்றாரு அப்ப நபிசுல்லாஸ்லம் வந்து எந்தெந்த இடத்துல சீக்கிரம் மெயின்டைன் பண்ணணும் எந்தெந்த இடத்துல வந்து தாவா பண்ணணும் அப்படிங்கறத சரியான நேரம் பார்த்து இடம் பார்த்து சரியான முறையில எக்ஸிக்யூட் பண்ணாங்க எல்லா இடத்துலயும் தாவா போடுந்தோம் எல்லா இடத்துலயும் இல்ல சீக்கிரட்டாவே வச்சுக்கணும் அப்படிங்கறது சாத்தியம் கிடையாது ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்தவாறு நடந்து கொள்ளணும் அப்படிங்கறதும் இந்த விஜயத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான படிப்பினை அடுத்ததாக பொருளாதாரம் ஒரு எப்பயுமே நம்ம பொருளாதார தன்னிறைவோட இருக்கணும் நபிசிலவசன் நம்ம முன்னாடியே சொன்னோம் அவுபக சித்திகளாடு ஒட்டகத்தோட ரெடியா இருந்தாங்க அந்த ரெண்டு ஒட்டகத்துக்கும் நபிசிலாவாசன் தான் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து விலைக்கு வாங்கினாங்க அப்ப ஒரு தாயி பொருளாதாரத்திலும் தன்னிறைவாக இருக்கணும் ஏன்னு சொன்னா இன்னைக்கு அறிஞர்கள் இருக்கிறாங்க தாய்கள் இருக்கிறாங்க அரசு சம்பளத்தை பெறக்கூடிய தாய்களாங்க அரசுக்கு துணையா தான் பத்துவா கொடுப்பாங்க அரசு என்ன சொல்லுதோ அதுதான் கேட்பாங்க இன்னைக்கு நம்ம எவ்வளவு சம்பவங்கள் பாக்குறோம் அரசு என்னைக்கு பிரேன்னு சொல்லுதோ அன்னைக்கு சொல்லுவாங்க அரசு வட்டி ஹலால் வட்டி ஹலால் பேங்க் வட்டி பி எஃப் இந்த கிராஜுவிட்டி வட்டி இந்த அரசு சார்ந்த அவர்கள் சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடியதான் எழுதி கொடுப்பதை வாசிக்கக்கூடிய குணங்கள் இருப்பாங்க எப்ப பொ பொருளாதாரத்தில் நம்ம தண்ணிறைவா இருப்போமோ அப்ப நம்ம அவர்களுக்கு செவி சாய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வராது அல்லாவுடைய மார்க்கத்தை உள்ளத உள்ளபடி சொல்லலாம் இப்ப நபிசிலாவசனம் பொருளாதாரத்தில் அந்த நேரத்தில் தண்ணீரைவா உள்ளாங்க தன்னுடைய செலவில் ஒட்டகத்தை வாங்கி பயணத்துக்கு போனாங்க அப்படிங்கறத இதுல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு படிப்பனையாக இருக்கு அப்ப இதுல நபிசிலாவசன் வந்து உச்சகட்ட வெயில் நேரத்தில் போறாங்க உச்சகட்டமான ஒரு வெயில் நேரம் இந்த நேரம் செஞ்சு போகும்போது அங்க அன்சாரிகள் ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து உச்சி வெயில் அடையும் வரை அவங்க வந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க எப்ப உச்சி வெயில் வருதோ அப்பதான் அவங்க உள்ளே போவாங்க நபியை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருந்து கொண்டே இருந்தாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு யூதன் என்ன பண்றான்னு சொன்னா தன்னுடைய மேற்கூரை வீட்டுடைய மேற்கூரையில போய் பாக்குறாங்க கண்காணித்துக் கொண்டே இருக்கிறாங்க வராங்களா வராங்களா அப்ப நபி சொல்லம் வராங்க அவர்கள் இரண்டு நபர்களும் வெள்ளை ஆடையோட வராங்க ஆடை வரும்போது ஜுபைர் பின் அவர் கொடுத்திருப்பாங்க உடுத்திக்கொண்டு ரெண்டு பேரும் வருவாங்க வந்து கொண்டிருக்கும் போது இந்த ஜூ அந்த யூகன் இவன் என்ன பண்றான்னு சொன்னா மேல இருந்து அறிவிப்பு செய்ற உங்களுடைய நபி வராரு முகமது வராரு அப்படின்னு சொன்ன உடனேயே நாங்க இருக்கக்கூடிய அன்சாரிகள் அனைவருமே என்ன பண்றாங்க ஒரு மரபு இன்னைக்கு வரைக்கும் அந்த மரபு இருக்கு ஒரு சீர்கேஸ் வராங்கன்னு சொன்னா அவங்களோட ஆயுதத்தோடு படையோடு வரவேற்பது ஒரு மரபாக இருக்கு இரண்டாவது காரணம் எதுவாக இருக்கலாம் சொன்னா அவங்க அங்க பையத்தை செய்ததே நபிசுலாவாக்கு எதிராக இருப்பவர்களை போர் செய்வோம் அல்லாவுடைய தீனை நிலைநாட்டுவோம் எங்களுடைய துச்சமாக கருதுவோம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு எடுத்துக்காட்டும் விதமாக வரும்போதே ஆயுதத்தோட வராங்க இப்ப இரண்டு காரணங்களாகவும் இருக்கலாம் அப்ப நபிசிலாஸ் வந்தவுடனே அங்க வந்து மதினாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய குபாவுடைய பள்ளியில தங்கிட்டு பதினாலு நாட்கள் அங்கே தங்குறாங்க இந்த பள்ளியை சீரமைக்கிறாங்க அங்க வந்து தங்குறாங்க இந்த குபா உடைய சிறப்பு இருக்கே யாரு நல்ல முறையில் உள் செய்து அங்கு இரண்டு ரக்கா தொழுகிறாங்களோ உம்ரா செய்ததற்குரிய நன்மை இப்பயும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவங்க அங்க போய் இரண்டு ரக்கா தொழுவாங்க அது உம்ரா செய்யக்கூடிய நன்மையை பெற்றுக்கூடிய ஒரு செயல் அப்ப நபிசல்ல வந்துட்டு இந்த மசிதில் தங்கிட்டு நபிசாஸ் எங்க வந்து தங்குறாங்கன்னு சொன்னா சயிது பின் கைசான் முன்னாடியே பார்த்தோம்னா பேச்சுலர்ஸ் எல்லாம் இருந்த அந்த இடத்துக்கு வராங்க இளைஞர்கள் எல்லாம் தங்கியிருந்த அந்த அன்சாரி சஹாபி அவங்களுடைய வீட்டில் வந்துட்டு அங்க வந்து தங்குறாங்க இங்கே வந்து தங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய கோத்திர தலைவர்களுக்கு எல்லாம் அங்கிருந்து ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க நாங்க உள்ள வரலாமா இது வரைக்கும் வெளிப்பகுதி மதினாவுடைய வெளிப்பகுதி குபா இவருடைய வீடு உள்ள வரலாமான்னு அனுமதி கேட்ட பிறகு ஒவ்வொரு கோத்திர தலைவர்களும் அவரு எல்லாமே அவங்களே நேரில் வந்து நபிசிலாசத்தை வரவேற்க தயாராகிறாங்க இங்க உள்ள வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை ஏதோ ஒரு கெஸ்ட் வீட்டுக்குள்ள வரலாமா அப்படிங்கிற மாதிரி கிடையாது தலைவராக என்ன ஏற்றுக்கொள்றீங்களா எந்த ஒரு நபியும் வந்து கெஸ்டாக போல அதிகாரத்தை நபிசுலாத்து கொடுக்கணும் அவங்க பயன்பாங்க அல்லாவும் நாலாவது அதிகாரம் அறுபத்தி நாலாவது மேலும் அவர்களுக்கு அறிவித்து விடுவீராக அல்லாவின் கட்டளைப்படி மக்கள் கீழ்படிய வேண்டும் என்பதற்காக தவிர எந்த தூதரும் அனுப்பப்படவில்லை அதாவது மக்கள் கீழ்படிஞ்சு அவங்க வர்றதுக்கூட அந்த சம்பவத்தோட நான் உள்ள வரலாமான்னு கேட்கிறாங்க அப்ப அனைத்து கோத்தரதார்களும் வந்து அந்த அந்த ஒரு உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டாங்க நீங்க உள்ள வரலாம் அப்படின்னு சொன்ன பிறகு நபிசல்லாஸ்லாம் மதினாக்குள்ள போறாங்க மதினாக்குள்ள போன பிறகு அனசில்லான்னு சொல்றாங்க மதினா முழுவதும் ஒரு திருவிழா கோலம் போல இருந்துச்சு ஒவ்வொரு நபரும் ஆண்கள் தங்களுடைய ஈட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா விளையாடி கொண்டிருந்தாங்க பெண்கள் எல்லாம் வீட்டுடைய முற்றத்துல இருந்துட்டு சந்தோஷமாக இருந்தாங்க சிறு குழந்தைகள் எல்லாம் தெருவுல வீதிகள்ல ரொம்ப சந்தோஷமாக செலிபிரேட் பண்றாங்க மா அறிவிப்பில் என்னுடைய வாழ்க்கையில இரண்டு நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள் மதினாவிற்கு வந்த நாள் இரண்டாவது நாள் நபிசுல்லம் மரணித்த நாள் இன்னும் அறிவிப்புல வருது என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் வெளிச்சமான நாள் இன்னொரு நாள் கருப்பான நாள் துயரமான நாள் சொல்லிட்டு அந்த வெளிச்சமான நாள் நபிசுல்லால மதினாவிற்கு கால் எடுத்து வைத்த நாள் இரண்டாவது நாள் அதாவது அந்த கருப்பான நாள் எதுன்னு சொன்னா துக்கமான நாள் எதுன்னு சொன்னா நபிசுல்லா அஸ்லம் அவர்கள் இறந்த நாள் அவர்கள் அவர்களுடைய உயிர் பிரிந்த நாள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இப்ப மக்கள் எந்த அளவு சந்தோஷமாக இந்த நாள் இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும் அப்ப ஒவ்வொரு வீடிலும் அனைத்து வீடுகள்லயுமே தங்க அனுமதி கொடுத்துட்டாங்க நீங்க எந்த வீட வேணா தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் நபிக்கு வந்து அனுமதி கொடுக்கப்படுது நபிசுலாசிரம் வந்து நஜர் கோத்திரத்தாருக்கு உறவு முறைவன் மூதாதையர் ஹாசிம் வந்து இவருக்கு இவர் இந்த வழியில தான் பெண் எடுத்திருந்தார் அப்ப இவருடைய உறவு முறையும் பேணும் விதமாக நபிசுல்லா வந்துட்டு அபு அயிப் அன்சாரி அலிலானு இவங்களுடைய வீட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த சஹாபி என்ன பண்றாங்க சொன்னா நீங்க மேல்தலத்துக்கு போயிருங்க நான் கீழ்த்தலத்துக்கு தங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்கறாங்க நபிசுவாசம் இல்லை இல்ல நான் கீழே தங்கிக்கிறேன் நீங்க மேல தங்கிக்கோங்க இரண்டு அடுக்காக இருந்துச்சு சும் ஒரு செப்பரேட் அவ்வளவுதான் இருக்கும் ஏதோ மகடி வீட்டுலாம் கிடையாது அப்ப நீங்க மேல தங்கிக்கோங்க நான் கீழே தங்கிக்கிறேன் ஏன்னு சொன்னா மக்கள் எல்லாம் சந்திக்க வருவாங்க மேல ஏறி வந்து பாக்குறது சிரமமாக இருக்கும் நான் கீழே தங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே இந்த சகாபி பாருங்க அவங்க ஒரு நீர் கோவளை வச்சிருக்காங்க அந்த கோலையிலேருந்து அந்த கீழே வந்து தண்ணி சுட்டிக்கிட்டே இருக்கும் இந்த தண்ணி கூட சொட்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பெட்ஷீட் அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் சேர்த்து அவங்கள்ட்ட இருந்தது ஒரே ஒரு பெட்ஷீட் தான் அந்த பெட்ஷீட்டை கீழே வச்சு தண்ணி பாத்த மேல வச்சிடறாங்க குளிரில படுத்துறாங்க நபி மேல ஒரு சொட்டு தண்ணி கூட விடக்கூடாதுங்கிற அளவுக்கு தியாகமாக அன்சாரிகள் வரவேற்று அவர்களை தங்க வச்சிருந்தாங்க இப்ப நபிசுல்ல வந்துட்டு பல பலரும் வந்து அவர்கள் வந்து வரவேற்கிறாங்க நபிசுல்ல வந்து தங்குறாங்க முதலாவது வந்து நபிசுலாஸுக்கு வந்து அன்பளிப்பு கொடுக்கிற ஒரு சைது பின் சாபித் ரீலோ இவங்க வந்துட்டு அவங்க தாய் கொடுக்கக்கூடியும் வெண்ணையும் பாலும் கொண்டு வந்து நபிசுலாசன் சகோதரர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தானும் உண்றாங்க அடுத்தது சாதுபின் உபாதா ரீதியில் இவர்கள் வந்துட்டு ரொட்டியும் கரியும் ரொட்டி துண்டுகளும் கரியும் கொண்டு வந்து கொடுக்கறாங்க அப்ப இந்த சைது பின் சாபித் ரதில்லான்னு சொல்லி காட்டுறாங்க நபிசுலாசலம் வந்தையிலிருந்து அவர்கள் வந்ததிலிருந்து ஒரு அந்த வாசல் வீட்டு வாசல்ல எந்த நேரமும் மூன்று அல்லது நான்கு நபர்கள் அன்பளிப்போடு உணவோடு இல்லாமல் இருந்ததே கிடையாது எப்பயுமே நபர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அவர்களே ஏழ்மை மதினாவில் இருக்கக்கூடிய அந்த அன்சாரிகள் ஏழ்மையில இருந்தாங்க இருந்தாலும் நபியை எந்தளவு அவங்க அனுசரிச்சாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த சஹாபி சொல்றாரு நான் ஏழு மாதம் அந்த வீட்டில் நபி கூடவே தங்கியிருந்தேன் அவங்கள விட்டு போறதுக்கு கூட மனசு இல்லை நபிகூடையே தங்கியிருக்கிறாங்க ஏழு மாதம் தங்கியிருந்தேன் சொல்றாங்க அப்ப அவர்கள் அன்பு அன்பையும் வெளிப்படுத்துறாங்க குழந்தைகள் கவிதைகள் பாடுறாங்க நபிசில்லமும் குழந்தைகளை அந்த குழந்தைகளுக்கு பதிலுரைக்கும் விதமாக நானும் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு நபிசிலாளம் பதில் சொல்றாங்க அப்ப அன்புகளும் பரிமாறப்படுது நபிசில மதினாவுக்கு வந்த பிறகு அடுத்ததாக மதினாவுடைய அந்த சிச்சுவேஷன் கல நிலவரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஐந்து கோத்திரம் இருந்தாங்க ஐந்து கோத்திரம் மூன்று கோத்திரம் யூத கோத்திரம் இரண்டு கோத்திரம் அரபு கோத்திரம் மூன்று கோத்திரம் யூத கோத்திரத்துல பனு கைனுக்கா இவங்க வந்து சிட்டியில டவுன்ல இருந்தாங்க மார்க்கெட் பிளேஸ்ல இருந்தாங்க மனு நளிர் வந்து வெளிப்புறத்தில் இருந்தாங்க மனுநளிர் வந்து கோட்டைகள் ஒவ்வொருத்தவங்களும் அந்த கோட்டைகள் போட்ட இருந்தாங்க அவங்க வந்து ஐம்பத்தி கோட்டைகள் வச்சிருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களும் சிறிய கோட்டைகள் பெரிய கோட்டைகள்னு ஐம்பத்தி ஒன்பது இவர்கள்ட்ட இரண்டாயிரம் பேர் போர் செய்யும் அளவுக்கு தகுதி வாய்ந்த ஆண்களாக இருந்தாங்க அடுத்து ஹவுஸ் கசரஜ் கோத்திரத்தார்கள் இவங்க வந்து இஸ்லாத்திய ஒவ்வொரு ஒவ்வொரு வீடுகளிலும் இஸ்லாத்திய தள்ளி கொண்டிருந்தாங்க இவர்கள் வந்து எல்லாப்புறமும் இருந்தாங்க சிட்டியிலயும் இருந்தாங்க சுற்றி இருக்கக்கூடிய நபர்களையும் இவர்கள் போர் செய்யக்கூடிய தகுதியான நாலாயிரம் நபர்கள் இவர்கள் இடத்துல இருந்தாங்க அப்ப அந்த நேரத்துல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோத்தரமாக கோத்தரமாக தான் இருப்பாங்க ஒரு கோட்ரஸ் மாதிரி எல்லாரும் மிங்கிலாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு கோத்தரம் அந்த ஒரு இடத்துல அவர்கள்ட ஒரு தனி கோத்திரம் அவர்களும் வரக்கூடிய ஒரு தனிப்பிரிவா அவங்க ஒரு இடத்துல ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய உறவுகளோட ஒவ்வொரு இடத்துலயுமே இருந்தாங்க இந்த ஐந்து கோத்திரமும் அதாவது யூத கோத்திரம் அரபு கோத்திரம் இருவருமே இப்படிதான் இருந்தாங்க அப்ப அடுத்ததாக அவர்களுடைய மெயின் தொழிலே வந்து விவசாயமாக தான் இருந்தது அரபுகளுடைய தொழில் யூதர்களுடைய தொழில் வட்டியாக இருந்துச்சு இப்ப இவங்களுக்கு விவசாயம் இல்லாத நேரத்துல என்ன பண்ணுவாங்க இவர்களுக்கு வட்டிக்கு விவசாயம் எப்ப அறுவடை செய்றாங்களோ அந்த நேரத்துல வட்டி அசலு எல்லாம் வாங்கி வட்டியிலே இவர்கள் வந்து புலங்கி கொண்டிருந்தாங்க இவரது இதுதான் தொழில் நிலவரம் கள நிலவரம் இந்த நிலத்துடைய நிலவரம் அப்ப மக்கள் வந்து மக்களும் பலவிதமாக இருந்தாங்க அந்த இடத்துல முஸ்லீம்களும் இருந்தாங்க ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் பல முஸ்லீம்கள் வந்து இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க அரபுகள் யூதர்களும் இருந்தாங்க சிலை வணங்கிகளும் அந்த இடத்துல இருந்தாங்க அதே போல மக்களும் இருந்தாங்க நபியை நேசிக்கக்கூடியவங்களும் இருந்தாங்க வெறுக்க நேரடியாக வெறுக்கக்கூடியவங்களும் இருந்தாங்க மறைமுகமாக முனாஃபித்தனமாக வெறுக்கக்கூடிய சூழ்ச்சி செய்யக்கூடிய நபர்களும் இருந்தாங்க அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில நபிசுல்லா அந்த இடத்துல தன்னுடைய மதினா வாழ்க்கையை தொடங்குறாங்க கூட்டம் கூடுதோ அங்கெல்லாம் மத்தியில போயிட்டு நபிசுல்லாஸ்லம் தன்னுடைய கோவேரி கழுதையில போறாங்க இப்ப கழுதில போகும்போது புழுதி வரும்ல எந்த ஒரு பாலைவனத்துல போறோம் வாகனத்துல வரக்கூடிய புழுதியை பார்த்துட்டு அப்துல்லா பின் அப்துல்லா பின் உபே இவன் என்ன பண்றான்னு சொன்னா அழுக்கு அந்த புழுதி அழுக்குதான உங்களுடைய அழுக்க இங்க கொண்டு வராங்க உங்களுடைய அழுக்க நீங்க கொண்டு வராங்க புழுதிகளை கொண்டு வராங்க அப்படின்னு உபதேசம் பண்ண ஒரு இடத்துல இந்த மாதிரி அசிங்கமாக பேசணும் அப்ப உடனே வந்துட்டு அங்க வந்து சேர்ந்தபடி நபிசா சொல்றாங்க நீங்க இங்கெல்லாம் வராதிங்க உங்க இடத்துல நீங்க இருங்க உங்க கதையெல்லாம் அங்க வச்சுக்கோங்க நீங்க சொல்றதெல்லாம் அங்கேயே வச்சு சொல்லுங்க இங்க வந்து நீங்க சொல்ல வேணாம் உங்களை பார்க்கறவங்க அங்க வரவங்கள்ட்ட உங்களுடைய கதைகள் எல்லாம் நீங்க சொல்லிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய அப்துல்லாபின் ரவா அருதியு இல்ல இல்ல நீங்க இங்க வரலாம் இங்க உபதேசம் செய்ய அந்த கூட்டத்தில் இவர்களும் அதே கோத்தரம் தான் அப்துல்லாபின் உபை எந்த கோத்தரமோ அதே கோத்திரம் அதே கோத்திரத்தை சார்ந்தவங்க இவங்களும் கசரஜ் கோத்திரம் இப்ப நீங்க இங்க வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்துல்லாபின் உபைக்கு கோவம் வருது இவங்க ரெண்டு பேத்துக்கும் கோவம் வந்து முத்தி போய் அந்த ஒரு போர் நிகழும் ஒரு சூழலே வந்துருச்சு இப்ப உடனே நபிசுராசம் அவர்களை அமைதிப்படுத்தி அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுறாங்க விலகி வந்த பிறகுதான் அந்த இடத்துல சாதான் தேர்ந்தெடுக்க இந்த கோத்திரத்துக்கு அரசனாக மன்னனாக தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து வச்சிருந்தாங்க எப்ப நபி ஏகத்துவத்தை சொல்லி மக்கள் ஏகத்துவத்தை ஏற்று மதினாக்கு வந்தாங்களோ அந்த நேரத்தில் அவன் அவனை மன்னராக தேர்ந்தெடுக்காம அவன தலைவராக தேர்ந்தெடுக்காம எல்லா மக்களும் இவர தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டாங்களேன்னு கோபம் அவனுக்கு அதைதான் இந்த மாதிரி வெளிப்படுத்தும் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மதினாவுடைய வாழ்க்கையை நபிசுல்லா அரசு தொடங்குறாங்க அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்து எப்படி இருந்தது அதன் பின்னாடி என்னென்ன நகர்வுகள் இருந்தது அப்படிங்கிறத இன்ஷால்லாம் வரக்கூடிய நிகழ்வுல இருந்து பார்ப்போம் அலாமத் வர